கேசவியம் தீசமாதிகுசாரியம்மம் மஜே ஸ்ரீசைலேசேயக்கவணம் வந்தே ரமியாத்தானவைராணம்டந்யம் வந்தே வேதாந்தேசிகீநாமனமியமா அஸ்மாச்சாரியன் வந்தே குரு பரம்புதான் வியமோதைதரா அஸ்மரோர் பகவதோ சதயசிந்தோராஜம் பிரபா யுவதையனா விபூதிதேவென ஆலபதைமீமீளம்பணாமிமூர்ன राम यमुना योगी ஜ நேற்றராமயமாசனீந்திரேசயந்தோவிந்தபோராதிதிபட்டாம்போகிஜகாச்சாரியம் கிஷ்டாபிதம் வந்தே மாதவரங்கரமாஜயகேஷவியுனா ஷடகோபுனீஸ்வரம் ஸ்ரீரங்கோபீந்தம் லக்மேந்தும்மடச்சித் கருடைக்கா ீரங்க வீர்த்த பிரசியம் வேதாந்தீந்திர மகம் பிரபாரி சம்யமிவராமாய்மீரூட் பாதாரவிதபிகை காருய்யவீட்சாஸ்பேவரங்கீணசாசனவசம் நாராயணம் யோகிநேதேசிக்சலாரமியுணம் புதாக்கியம் ய துரியஷித்தீரங்கேகரமா விஷுத்தான நீட்சி வேகபத்தம் சரணம் தவம் மகேமுகம் பிரபஞ்சே வேதாத்தலக்மணமுனீன்பாத்தபோதயுமீருகிருந்தராஜம் தயபூரி பரிசிரம்தீரங்கலமுனே ிாசே வேமபூரமிரியம் ஆய வசந்தமபே காருயபூர்ணம் கலிவைதாசம் முன்னுரைத்த திருவிருத்தம் ஏழு முன்னூறு பாட்டும் முறையில் வரும் ஆசிரியம் ஏழு பாட்டும் மன்னிய நல்பொருள் பெரிய திருவந்தாதி மரபாதபடி எண்பத்தேழு பாட்டும் பின்னுரைத்ததோ திருவாய்மொழிவே ஆயிரத்தி எழுநூத்தி ரெண்டு பாட்டும் இந்நிலத்தில் வைகாதி விசாகந்தன்னில் எழுப்புறுகை வருமாறா இறங்கினீயே ஸ்ரீயப்பதியான பகவானால மயர்வன் மதுநிலம் உருளப் பெற்று சம்சாரிகளுடைய உஜ்ஜீவனத்துக்காகவே அவதரித்தருவின சுவாமி நம்மாழ்வார் இந்த லோகமெங்கும் ஸ்ரீ வைஷ்ணவ தழைக்கும் பொருட்டு அருள் செய்த நான்கு பிரபந்தங்களும் மூன்றாவது பிரபந்தம் பெரிய திருவந்தாதி முன்னுரைத்த திருவிருத்தம் முறையில் வரும் ஆசிரியம் மன்னிய நற்பொருள் பெரிய திருவந்தாதி புண்ணு பின்னுரை திருவாய்மொழி அப்படின்னு இதனுடைய அடைவை சுவாமி தேசிகனி செய்திருக்கார் இந்த பெரிய திருவந்தாதி என்பது மூன்றாவது பிரபந்தம் இந்த சுவாமி தேசிக நம்மாழ்வாருடைய நாலு பிரபந்தங்களுடையதான அடைவு இதனுடைய கிரமம் என்ன அப்படிங்கறத சுவாமி நம்பிள்ளை ஈட்டில முதல்ல முதல் சுயப்பதி அப்படின்னு சொல்லக்கூடியதான முதல் அவதாரிக்கலையும் மூன்றாவது அவதாரிக்கலையும் விசேஷித்து சுவாமி நம்மாழ்வாருடைய பிரபந்தங்களுடைய கிரமத்தை அருள் செய்திருக்கடியில சங்கரகமா அருளி செய்திருக்க மூன்றாம் ஷீயப்பதிப்படியில அதை விஸ்தரிச்சு அருளி செய்திருக்க ஆழ்வாருடைய முதல் பிரபந்தம் திருவருத்தம் இந்த திருவிரத்த ஆழ்வார் பகவத விரோதியாக இருக்க கூடிய இந்த பிர போ தன் விஷயமான பரிபூர்ணமான எல்லாம் உண்டாக்குறானோ அது உண்டான கணம் தொடங்கி இந்த சம்சாரத்தில் இருக்கிற இருப்பு அசோகவனத்தில் பியாட்டி இருந்த இருப்பை போல அசியமானது சகிக்க ஒண்ணாதது நாமெல்லாம் இந்த சம்சாரத்தை பொருந்தி இருக்கோம் சொன்னா நமக்கு அந்த அனுபவம் ஏற்படல அந்த அனுபவம் ஒரு கால் ஏற்பட்டதுன்னா அதுக்கப்புறம் இந்த சம்சாரத்தை ஒரு கணம் இருப்புக் இது அப்படிப்பட்ட பகவத் அனுபவ விரோதியாகிறார் என்ன பண்றார் அனுபவ விரோதியான இந்த பிரகிருதி சம்பந்தத்தை போக்கிறோள் ஆழ்வார் முதல் பிரபந்தத்தில் திருவிருத்தில அளவு வைராக்கியம் ஏற்பட்டவராக பெருமாளிடத்தில் எனக்கு இந்த பிர சம்பந்த சம்பந்தத்தை போ ஞானமும் பொக்கும் அழுக்குடம்பும் இந்நின் நீர்மை இனி ஆமுராமை உயிரளிப்பான் இந்நின்ற யோரியமாய் பிறந்தாய் இமயோர் தலைவா மெய் நின்று கேட்டருளாய் அடியயன் செய்யும் விண்ணப்பமே அப்படின்னு இந்த திருவாய்மொழியில இந்த திருவருத்தம்பூர் முதல் பிரபந்தத்தில் முதல் பாசுரத்தில் நம்முடைய பூர்வாச்சாரியர்கள் எல்லாம் பிரவர்த்திக்கும் பொழுது ஒரு பிரகடன தாத்பரியத்தை அறியணும்னா உபக்கிரமும் உபசம்ஹாரம் ரெண்டும் உண்டு முதல்ல உபக்ரமத்தில் சொன்னதும் உபசம்ஹாரத்தில் சொன்னதும் பொருந்தினாதான் அது பிரகடனார்த்தம் அதனால இதே திருவிருத்தில கடைசியில நூறாவது பாசுரத்தில் நல்லா நவீர் குருகூர் நகரான் என்கிற இல்ல பொல்லா வரிவினை மாயவன் அழல் பொய் நிலத்தேன்னு சொல்ல முடியாது விண்ணப்பம் செய்த சொல்லார் தொடையில் இன்னொரு வல்லார் அழுந்தார் திறப்பான் தமக்கு பிரார்த்தித்தார் பெகு சம்பந்தம் போக்கியுள்ள வேணும்னு இவ்வாழ்வார் உளிச்செய்து இந்த பிரபந்தத்தை அனுசந்திப்பவர் எல்லாருக்குமே பெருகு சம்பந்தமானது என்று பிரபந்தத்தினுடைய பலமாகவும் இதே சாதி தலை கட்டினார் அதனால பிரபந்தத்துல உப உபக்கிரமத்திலையும் உபசம்ஹாரத்திலையும் சுவாமி நம்ம ஆழ்வார் சம்பந்தமான தேக சம்பந்தம் பிரார்த்திக்கிறார் எதுனால சம்பந்தம் மறுக்க வேண்டும் பிரார்த்திக்கிறார் பிரகிரு சம்பந்தத்தில் ஆழ்வார்க்கு என்ன அவ்வளவு ஒரு வெறுப்புன்னு கேட்டா இது பகவத விரோதி நமக்கு நம்முடைய பிராரத் தர்மாவது நம்ம இந்த சரீரத்தை இட்டு வைத்திருப்பதே பகவதத்தை நாம் இழப்பதற்காகத்தான் அதுதான் கர்மானுகுணமான இழப்பு கண்ணனை விண்ணோர் பெருமான கருமாணிக்கத்தை நன்னியும் நன்னகில்லா நடுவே ஓர் உடம்பில் இட்டு திருண்ணம் கட்டி பல செய்வினை வன்கையிற்றால் என்னை போற வைத்தாய் புறமே அப்படின்னு மேல திருவாய்மொழியிலும் செய்கிறார் ஆக இந்த தேகமானது பகவத விரோதி அதனால இதை போக்கி தருமாறு சுவாமி நம்மாழ்வார் திருவருத்தத்தில் பிரார்த்திக்கிறார் இப்படி பிரார்த்தித்த சுவாமி நம்மாழ்வாருக்கு பெருமாள் என்ன படுறா அப்படின்னு கேட்டாக்க காட்டிக்க அவர் அனுபவித்து உஜீவிக்க பாடும்படியாக பெருமாள் அவருக்கு தான் அனுபவத்தை கொடுத்தான் அந்த அனுபவத்தை பெற்று அவரும் தரிக்கிறார் இதுதான் திருவாசிரியத்தில் திருவாசிரியத்தை ஏழு வாசுரங்கள்னால ஆழ்வார் ரொம்ப மிகுதி குறைவர ரொம்ப அதிக விஸ்தரமும் இல்லாமல் அதிக சுரக்கமும் இல்லாமல் ஏழு பாசுரங்கள்னால வெளியிடுவது கேட்டாங்க பெருமாள் தனக்கு காட்டியருளினரான அவனுடைய திவ்யாத்ம சுரூபம் அவனுடைய திவ்ய மங்கல விக்கிரகம் அவனுடைய அத்தமான திவ்ய கல்யாண குணங்கள் அவனுடையதான அகண்டமான அளவற்றதான விபூதிகள் தன் அடியாளர்களுக்காக அவன் பண்ணக்கூடியதான அத்தமான திவ்ய சேஷ்டிதங்கள் ஆனைத் தொழில்கள் இவளை எல்லாம் பெருமாள் காட்டி கொடுக்க அவைகளை எல்லாம் அனுபவித்து அதனால கிருஷ்ணராய் ஆழ்வார் தரிக்கிறார் திருவருத்தில தரிப்பில்லாமல் தவித்த ஆழ்வார் திருவாசிரியத்தில் அனுசந்தித்து தரிக்கும்படியாக பெருமாள் தன்னுடைய குண விக்கிரக விபூதிகளை எல்லாம் காட்டி கொடுத்தார் அதை கண்டு அனுபவித்து தரித்தார் திருவாசிரியத்தில் இப்படி ஆழ்வாருக்கு இந்த குண குண விக்கிரகாதி பகவானுடைய ரூபம் குணகளை அனுபவித்து தரித்ததுனால் உண்டான தரிப்பு இருக்கே இது மேல இவர் விரும்பக்கூடியதான பரமபுருஷார்த்தம் இருக்கு அந்த பரம புருஷார்த்தத்தை பெருமளவும் தரிக்குமாறு இவர் அதையே அனவரணமாக அனுசந்தித்து பகவானுடைய விக்கிரக குணங்களையே பரிபூர்ணமாக மேலும் மேலும் அனுபவித்து தன்னுடைய திருஷ்ணைக்கு அனுகுணமாக தான் பெற வேண்டிய பரம புருஷார்த்த தனக்குள்ள ஆற்றாமைக்கு பண்ணி தரிக்கிறார் இந்த பெரிய திருவந்தாதி இதுக்கு மேல இல்லையா இப்படி திருஷ்ணானுகுணமாக பிறந்ததானே இல்லா இவ் அனுபவத்தை இந்த திருவாய்மொழியில பரிபூர்ணமாக பெற்று பகவானும் தன் உள்ளது உள்ளபடியாக காட்டி கொடுக்க அந்த அனுபவத்தை பெற்று கடைசியில அவா வெற்று முக்தி பெறுகிறார் அவா வெற்று வீடு பெற்ற குறுகூற் இது திருவாய்மொழியில இந்த நாளையும் முதல்ல இந்த கிரமத்தில் அருளி செய்தார் இது முதல் ஸ்ரீயப்பதியில ஈட்டல இதே சுவாமி நம்மள மூணாம் திரு ஸ்ரீயப்பத்தில இத இன்னும் விஸ்தரித்து இந்த நாளையும் பரதாழ்வானுடையதான் நாலு நிலைகளுக்கு ஒப்பிடுகிறார் ஸ்ரீ பரதாழ்வான் கைங்கரிய மனோரதம் பண்ணிக்கொண்டு சக்கரவர்த்தியும் திருநாட்டுக்கு எழுந்துருளினார் பெருமாளும் காடேற போனார் இது ஒன்றும் தெரியாம இல்லையா மாதுள கிரகத்திலேருந்து வந்த ஸ்ரீ பரதா கைங்கரிய மனோரதம் பண்ணி வந்தார் பெருமாளும் பிராட்டியமாக சேர்த்தையிலே நான் சர்வதேச தர்பால சர்வாப சர்வ விதமான கைங்கரியங்களையும் பண்ண போகிறேன் என்று கைங்கரிய மனோரதத்தோட வந்த ஸ்ரீ பரதாஜிவன் வந்தவாறே கைகை ராஜன் என்று சம்போதித்தாலே அந்த பெக்கமா தாளமாட்டாமல் ஐயோ தன்னுடைய சேஷத்துவமானது இப்படி பறிப்பட்டு பறிகுண்டு போகிறது அந்த ஆர்த்தியில அவர் தவித்த தவிப்பு இருக்கே அதுதான் திருவருத்தத்தில் அங்க கைங்கரிய விரோதியை கண்டு ஸ்ரீ பரதாஜிவான் தப்பித்தார் இங்க பகவத விரோதியை கண்டு சுவாமி நம்மாழ்வார் தப்பிக்கிறார் சொல்லி அங்க பரதாஜிவான் அவர் தரிக்க மாட்டாமல் தரித்த அந்த பவிப்பு இருக்கு அதுதான் இந்த சுவாமி அம்மாழ்வார் திருவருத்தத்தில் படுகிறதான அலமாப்பு அதுக்கப்புறம் ஒருவாராக தேறி இனி பெருமாளை திருப்பி கொண்டு வந்து அவரை அயோத்தியில கோசல ராஜ்யத்தை முடிசூட்டினால் திரிக்காதவராக அதற்காக பௌரஜனங்கள் எல்லோரையும் திரட்டிக்கொண்டு அந்த சித்ருக்கூட்டத்துக்கு போமளவும் பெருமாள் நிச்சயமாக நாம் பிரார்த்தித்தால் இத்தனை பேர் ஒருவருடைய கண்ணு நீர் காணமாட்டாதவர் இத்தனை பேருடையதான கண்ண கண்டால் இல்லையா நம்முடைய அபேட்சிதம் செய்யாது விடுவாரோ என்று பெருமாள் திருவயோத்திக்கு வருவதும் முடிசூடுவதும் உறுதி என்று நினைத்துக்கொண்டும் அதால தரிப்பு உண்டாக சித்திர்கூட வரை போனாரே அந்த பரதாஜி தரிப்பு தான் திருவாசிரியுத்தம் தரிப்பு பெருமாள் ஏழுநிதியாக தன்னுடைய சட்டகோபனை தன்னுடையதான ஸ்ரீபாதுகைகளை பண்ணி கொடுத்தார் அதைக் கொண்டு நந்தி கிராமத்தில் வைத்து அதுக்கு அபிஷேகம் பண்ணிவிட்டு அந்த பாதுகைக்கு இணங்க அதனுடைய ஆக்யை பெற்று நியமனத்தோட ராஜ்யத்தையும் நடத்திக்கொண்டு பெருமாள் என்று பெறுவாரோ என்று அவருடையதானே இல்லையா அடிசூடும் அரசு தனக்கு கிடைக்க போகுதோ என்று அந்த ஏற்கனவே அனுபவித்தான சக்கரவர்த்தியினுடைய குணங்களை எல்லாம் அனுபவித்துக் கொண்டு எப்படி நாட்களை தரித்துக் கொண்டு தள்ளினாரோ பதினாலு வருஷ காலங்கள் அதை போன்றதான தரிப்பு இந்த பெரிய நிறுவனத்தாதியில சுவாமி நம்மளுடைய தெரிப்பு கடைசியில பெருமாள் பதினாலு ஆண்டுகள் வந்த பிறகு பெருமானும் தீட்சையை நிவர்த்தி பண்ணிக்கொண்டு பெருமாள் அயோத்தியில முடிசூடி அமர்ந்து அவருடைய திருவடி அமர்ந்து இவரும் தன்னுடையதான தனக்கு வகுத்து அரசை பெற்றார் சுடொழி மூர்த்தியை பங்கைய கண்ணனைங்கிறதான திருவாய் மொழியினுடைய பிரவேசத்தில் அந்த அடியார்கள் எப்படி இருப்பார்கள் எம்பெருமானுடையதான திருவடிகளுக்கு நிழலும் அடிதாருமாக இருக்கக்கூடிய அடியார்கள் தான் அவர்கள் இருக்குமாறு ஸ்ரீ பரதாஜிவானை கொண்டு நிரூபிக்கிறார் பரதாஜிவானை பார்த்து பிள்ளாய் உன்னுடைய உள் விதிப்பு ஆறுவது எப்போது என்ன அவர் சாதிச்சாராம் பெரும் நமே சாந்தி பவிஷ்யதி அப்படிங்கிற வால்மீகியினுடைய ஸ்லோகத்தை சுவாமி நம்பிள்ள தமிழ் அருள் செய்தார் உங்களுடைய வெள் உள்வெது ஆறுவது இப்போது மனசுல இருக்கிற உங்களுடையதான விதிப்பு உங்களுடையதான இந்த வருத்தம் துக்கம் ஆறுவது எப்பொழுதுன்னு கேட்டால் அவர் சாரிச்சார் பெருமாள் எழுந்தருளை அவருக்கு வகுத்த முடி அவருக்கு வகுத்த முடியது இந்த அயோத்தியினுடையதான இந்த கோசல ராஜ்யத்தினுடையதான இஷ்வாக வம்சத்தினுடையதான முடி எனக்கு வகுத்த முடியும்னா அவர் சிம்மாசனம் முடித்தோண்டு அவருடைய திருமணிகள் கண்டே என் சிறு தரிக்கணும் அதுதான் எனக்கு வகுத்த முடி அவருக்கு வகுத்த முடிய அவர் தரித்து எனக்கு வகுத்த முடிய நான் தரித்தவன் காணும் என்னுடைய வில்விறுப் ஆதுவதுன்னு சொன்னார் அப்படி இவர் தன்னுடைய உள் வெகுப்பெல்லாம் இல்ல நல்லா பெருமாள் பரிபூர்ணமான நித்தியம் அனுபவித்து இல்லையா அவரோடு பிரியாமல் இருந்தது போல திருவாய்மொழியில ஆழ்வாருக்கு ஏற்பட்டதான அனுபவம் இப்படிப்பட்ட பரிபூர்ணமான அனுபவத்தை பெருமாள் காட்டி கொடுக்க அதிவிஸ்தரமாக திருவாய்மொழியில பெற்று கடைசியில அந்த அனுபவத்தினுடையதான போக்கிலேயே கடைசியில் தான் அவாவற்று வீடு பெற்றார் அது பெரிய அந்த திருவாய்மொழியினுடையதான ஏற்றம் இப்படி நாலு பிரபந்தங்களில் பெரிய திருமொழியினுடைய ஏற்றம் என்ன அப்படின்னு கேட்டா பெரிய திருமொழியானது ஆழ்வார் பெருமாள் தன்னை விசீகரித்து ய பரிபூர்ண அனுபவத்தை கொடுக்கும் வரையிலும் ஒரு கால் கொடுத்த அனுபவத்தை அந்த குணங்களை மேலும் மேலும் மனசுல பரிபூர்ணமாக அபியாசம் பண்ணி பண்ணி அதனால தரித்து கொண்டிருந்ததான இருப்புதான் பெரிய திருவந்தாதியுடைய இப்போ இந்த திரு இந்த திருவந்தாதிக்கு பெரிய திருவந்தாதி என்று பெயர் ஏற்பட்ட காரணம் சுவாமி வக்கீல் ராம்சாமி ஒரு வாரிய இதெல்லாம் ரெண்டு விதமாக இதுக்குன்னு இதற்கே பெரிய திருவந்தாதி அப்படின்னு கேட்டாக்க முதலாழ்வார் திருவந்தாதிகள் முதல் திருவந்தாதி ரெண்டாம் திருவந்தாதி மூன்றாம் திருவந்தாதி அதுக்கப்புறம் திருவிழ்காழ்வாழ்ச்செய்தான் திருவந்தாதி இவைகளுக்கெல்லாம் மேலாக இது பெரியதிருவந்தாதினா மற்றவைகளெல்லாம் சிறிய திருவந்தாதிகளோ அப்படின்னு கேட்டா ஐயா இங்க பெரிய திருவந்தாதிங்கறதானது இங்க பெரிய திருவெந்தாங்கிறது கம்பேரி பண்ணி பெரிய அப்படி எதுவும் இல்ல ஆகையினால இங்கு சொல்லப்பட்ட வேற மற்றவைகள் இதை காட்டிலும் சிறியது இது சிறைகளை பெரியதுங்கிறத பெரிய திருவந்தாது திருவந்தாதியானது பெரிய அப்படின்னாக்க லோகத்துல அளவற்றதாக இருக்கக்கூடிய பகவானுடைய கல்யாண குணங்கள் அசங்கேயமான கல்யாண குணங்கள் அனவதிக்கமான கல்யாண குணங்கள் பகவானுடைய கல்யாண குணங்கள் ஒரு குணத்தினுடைய அளவை அறிய முடியாது அளவற்றதான ஒவ்வொரு குணமும் அளவற்றதாக இருக்கு அது மாதிரி அளவற்ற குணங்கள் எத்தனை இருக்கு தெரியாது அப்படிப்பட்ட அனவதிக்கு கல்யாண குணங்கள் தான் பெரியது அவரை பெரியது அவனுடைய குணங்கள் அப்படிப்பட்டதான் உத்தர தரம் அப்படின்னு உபரிஷத்து சொல்லிட்டு அவனை பெரியது ஒன்று அவனுடைய குணங்கள் தான் பெரிய அவனவே பெரியது இல்லையா தஸ்மாத் பரம் பரமஸ்தி கிஞ்சிது அவனை காட்டிலும் பெரியதான வா யாதொரு அவன வேறுபட்ட வசூ அவட்டிலும் பெரியதல்ல அப்படின்னு சொன்ன உபனிஷத்தாது அப்படியே முடிச்சு அடுத்த வாக்கியத்தை உயர்ந்தது சொல்லி ஆரம்பிச்சதே அப்ப என்ன தாத்பரியம் கேட்டா அவனை வேறுபட்ட ஒரு வஸ்து தான் அவனை காட்டிலும் உயர்ந்ததும் இல்ல ஒரு வஸ்து அவனை காட்டிலும் சொல்ல முடியாது அத வாக்கியம் மறுக்கல அதனால அவனுடைய குணங்கள் அவனை பெரியவை அதனால இந்த திருவந்தாதி முழுவதும் பகவானுடைய கல்யாண குணங்களுடையதான பரிபூர்ண அனுபவமாக இருப்பதால் இதுல அனுபவிக்கப்பட்ட மாதிரி பகவத் கல்யாண குணங்கள் இன்னொரு பிரபந்தத்தில் அனுபவிக்கப்படாத காரணத்தாலே இந்த பிரபந்தத்துக்கு பெரிய திருவந்தாதி என்று பெயர் ஏற்பட்டது அப்படின்னு இது பெரியவள்ள உள்ள பெரியவர்கள் தம்முடைய வியாக்கியான பெரிய திருவந்தாதி என்று பெயர் ஏற்பட்டதுக்கு இப்படி காரணம் செய்திருக்காங்க இப்போ நம்முடைய கடந்த நூற்றாண்டுல திவ்ய பிரபந்தங்கள் எல்லாவற்றுக்கும் வியாக்கியான விட்டு அப்படி முன்ன வியாக்கியான சக்கரவர்த்தி வியாக்கியான சக்கரவர்த்தி ஸ்ரீ காஞ்சி மகா சுவாமிங்கரம் அண்ணங்கராஜா சுவாமி ரொம்ப பெரிய அதாவது ஒரு உபகாரங்க நினைக்கணும் இந்த பெரிய திருவந்தா முதல்ல முதல் திருவம் முதல் ரெண்டு மூன்று ஆயிரம் அதிவிஸ்தரமான வியாக்கியானங்களை ஒளி செய்து கடைசியில இந்த இயற்பாவுக்கு வந்தவாருக்கமான வியாக்கியானம் அவைகளையும் பெரியதில் வந்தாதிக்கு மிக மிக சுருக்கமான வியாக்கியானம் இது பண்டிதர்களுக்கெல்லாம் மற்றவர்களுக்கு சதுர்சாஸ்திர பண்டிதர்களுக்கு மற்றவர்களுக்கு அர்த்தம் பண்ண போகாது அவைகளையெல்லாம் பிரதிவாத நங்கராச்சார சுவாமி எடுத்து அவைகளை எல்லாம் தன்னுடைய யுக்திகளை கொண்டும் தன்னுடைய அனுபவத்தை கொண்டும் நல்லா பூர்ணமா விவரித்து அப்படி அருளி செய்திருக்கூடிய கொஞ்சம் கூட விலகாத அதே சமயத்துல இந்த பிரபந்தங்களை சர்வோபஜீவியமாக பண்ணி தரும் முடியாத சுவாமி அருளிக்கு உபகாரம் சுவாமி நங்கராச்சார சுவாமி இந்த இடத்த இது சுவாமியுடைய உட்பிரேட்சை பெரிய என்று இங்கு சொன்னதுக்கு ஒரு காரணமாக இருக்கலாம் இதுல பெரிய என்பதானது வாஸ்தவத்தில் இந்த பிரபந்தத்துக்கு பெருமை என்ன பகவானை காட்டும் அவனுடைய கல்யாண குணங்கள் பெரியது பகவானுடைய கல்யாண குணங்களை காட்டும் பெரியவன் யார் அப்படின்னு கேட்டாக்க இந்த கல்யாண குணங்களை உள்ளது உள்ளபடியாக உணர்ந்து அதை தன்னுடைய மனதில் நிறை அத அனவரதம் தானும்னுபவித்து த்தாருக்கூடிய ஒருவன் பெரியது கல்யங்களை காட்டிலும் பெரியது எதுன்னு கேட்டா அதை பகவானே காட்டி கொடுக்க பரிபூர்ணமா அனுபவித்து அனுபவித்த அனுபவத்தை மனசுல புனப்புனக அபியாசம் பண்ணி அந்த அபியாசத்துக்கு அபிஸ்தான கல்யாண குணங்களை லோகத்தாருக்கு உபகரிக்க கூடிய இவர்தான் பெரியவர் என்பதை இந்த திருவ இந்த தொடர்ந்த காட்டிட்டு அதுதான் அருளி செய்த பாசுரம் எழுபத்தி பாசுரம் இந்த பெரிய திருவந்தியில இந்த பாசுரத்தை அழிச்சு அருளி செய்கிறார் புவியும் இருவிசும்பும் நின்னகத்த நீ என் செவியின் வழிபுகுந்து என்னுள்ளாய் அபிவிந்தி நான் பெரிய நீ பெரிய என்பதனை ஆதறிவார் ஊன் பெருகு நேமியாய் உழு அதாவது இந்த பாசுரத்தில் முதல்ல சுவாமி அருளி செய்த அனுபவத்தை பண்றேன் புவியும் இரு விசும்பும் அதாவது இந்த உபயூதிகளும் நின்னகத்த எம்பெருமானுடையதான திருமேணியில அவனுக்கு சரீரமாக கொண்டு அவனால் தரிக்கப்படுபவையாக அவனால் நியமிக்கப்படுபவையாக அவனுக்கு சேஷபூதமாக உபய விபூதிகளும் அவன் அடங்கி இருக்கிறது புவது இந்த லீலா விபூதி இரு விசம்பு சொல்லக்கூடிய நிச்சய விபூதி உபய விபூதியும் அவனுக்குள்ள பரிபூர்ணமாக அடங்கியிருக்கு புவியும் இரு விசும் நின்னகத்த நீ என் செவியின் வழி புகுந்து என் உள்ளாய் இப்படி எல்லாத்தையும் அடக்கிக் கொண்டிருக்கிற நீ என்னுடைய செவியின் வழியாக புகுந்து என்னுடைய ஹதயத்தில் வந்து பரிபூர்ணமாக என் உள்ளாய் என் உள்ளாய்ங்கிறது ஒரே விகுதி இல்லையா என்னுடைய உள் ஹயத்திலே ஆய் ஆயின இருக்கிறாய் நீ என் அவிவின்னா இதுல எந்த விதமான இடமில்லாமல் நான் பெரிய நீ பெரிய என்பதனை யாரறிவார் நான் பெரியவனா நீ பெரியவனா என்பது சம்சயம் இருக்கு இதுக்கு சாட்சியாக இதை யார் அறிவாய் அப்படின்னு சுவாமி நம்மாழ்வார் கேட்கறதாக ஒரு சுவாரஸ்யம் இதுக்கு பதில் அங்கே திருவாய்மொழியில சுவாமி நம்மாழ்வார் வாதிக்கொண்டு உன்னை விருங்குவன் காணிலிருந்து அழிவு செய்திருக்கிறதாக ஒரு நிர்வாகம் இதேசத்தில் இங்க தீர்த்தகார வேத நாராயணன் சுவாமி செம்பஞ்சி கோவிலை சேர்ந்தவர் அவருடைய திருத்தம்பி வி ஆர் பரகாலன் ஒரு சுவாமி மாம்பழத்தை திருமணி சுவாமி சிஷா அவள் அவர்தான் நான் கொஞ்சம் ஆச்சாரிய கேட்டிருக்கேன் கொஞ்சம் சீவேஸ்வரன் கேட்டிருக்கேன் அந்த சுவாமி தனக்கு காரப்பங்காட்டு சுவாமி அருச்சுதான் ஒரு நிர்வாகம் சொல்லுவார் புவியும் இருவிசும் நின்னகத்தை நீ என் செவிழியை புகுந்து என்னுள்ளாய் அவன்றி நான் பெரியன் நீ பெரிய என்பதனை உருவாக்கி நான் பெரிய என்பதனை பெறுவார்கள் இந்த இடம் சம்சயம் கிடையாது ஆழ்வாருடைய நிர்வாகத்துல எந்த இடத்துல சம்சயத்துக்கெனவே கிடையாது ஒவ்வொரு பாசத்திலும் நிர்ணயமான அர்த்தங்கள்னா அதெல்லாம் சந்தேகம் வேணும் அதுக்கப்புறம் இடத்துல வேதத்துக்கு போகணும் அருளிச்செயல்கள் நீ பெரிய என்பதனை யார் எறிவார் உள்ளு இல்ல சொல்லு கூட கேட்கல நினைச்சு பார்த்துட்டு நீனே ஆராய்ந்து பார்த்துக்கொள் ஏன் இது பகவானையும் அவனுடைய குணத்தையும் காட்டினும் அந்த குணத்துக்கு போக்தாக்களாக இருந்து அதை தாழ்மலும் அனுபவித்து லோகத்தை அனுபவிச்சு செய்கிற அப்படிப்பட்ட ஆச்சாரியோத்தமர்கள் தான் எல்லாவற்றையும் காட்டிலும் பெரியவர்கள் நிரூபித்தது இந்த பிரபந்தமானதுனால இதுக்கு பெரிய திருவன் தாதி பெயர் ரொம்ப பொருத்தமானது அப்படின்னு பெரியவாள் சாதிக்கிற இப்படிப்பட்ட பெரிய திருவந்தாதி இந்த பெரிய திருவந்தாதியில பகவத் குணானுபவம் இந்த பிரபந்தத்தினுடைய விஷயம் என்பது திரும்பி எப்படி தெரிகிறது அப்படின்னு கேட்டா எந்த ஒரு பிரகடனத்தினுடைய அர்த்தமும் உபக்கிரமும் உபசம்ஹாரம் மத்தியம் இது மூணும் ஒரு பிரகடனத்தினுடைய அவயவங்கள் அவயவங்களுடைய அர்த்தம் தான் அவயவியினுடைய அர்த்தம் இப்ப இந்த பிரபந்தத்தினுடையதான உப உப உபக்கிரம்கிற முதல் உபசம்ஹாரம் அப்படிங்கறத இறுதியான குணானுபவ் பரிபூர்ணமாக ரொளி செய்கிறார் அதுக்கு இந்த பிரபந்தத்துக்கு பண்ணப்பட்டுள்ளதான அத்தியுதமான தனியம் சுவாமி நம்மாழ்வார் விஷயமான அதுவும் பெரிய திருவந்தாதிக்குரியதான தனியம் முந்தூற்ற நெஞ்சே முயற்றி தரித்துரைத்து வந்தித்து வாயார வாழ்த்தியே சொந்த முருகூரும் சோலை சோழ் முருகும் பொருணல் குருகூரன் குருகூரன் மாறன் பேர் கூறு முந்து நெஞ்சே முயற்சி தரித்துரைத்து வந்தித்து வாயார வாழ்த்தியே வந்தித்து வாயார வாழ்த்தி சொந்த முருகூரும் சோலை சோழ் மெயின்பும் பொருணல் அப்படின்னு ஒரு பாடம் உண்டு அந்த இடத்துலயே வாழ்த்தி என்கிற பாடத்தை நங்கராச்சார சுவாமி அத பாடத்தை முதல்ல வியாக்கியானம் பிராச்சீனம் வியாக்கியானம் மட்டும் அதுக்கு மேல இந்த இடத்துல வண்டலை பிறகு காரணத்தால வாழ்த்தியே என்று பிராச்சீன பாடம் இருந்திருக்க வேணும் அப்படின்னு அந்த தனியின் வியாக்கியான காஞ்சி சுவாமி சாச்சிருக்கார் அதனால அதை பார்த்த நீலேன்னு அறிய வாழ்த்தியே அப்படின்னு தெரிவிக்கிற வழக்கம் வாழ்த்து சொல்லிவிட்டோம் அதுதான் பிராச்சீனமான பாடம் இருந்தாலும் அதை காட்டும் பிராச்சீன பாடம் வாழ்த்தியேன்னு இருந்திருக்க வேண்டும் சுவாமி சாச்சியிருக்க முந்தூற்ற நெஞ்சே முயற்சி தரித்துரை முயற்சி அப்படிங்கிற சப்தத்துக்கு முயற்சி அர்த்தம் பிரச்சினை வாங்குமா போல இந்த தி என்கிற பிரச்சினைய வெற்றி என்பது போல வெல்வது வெற்றி என்பது போல முயல்வது முயற்சி என்றும் தரித்து முன்துற்ற நெஞ்சை தன்னுடைய மனசம்பி திருவாரூரிலையும் ஆழ்வார் தொடங்கும் போதே தன்னுடைய துயரடி சுழறிய தொழுது எழுதி தொழுதெழு என் மனநே என்று தன்னுடைய மனசத்தான் குறித்து சம்போதனம் பண்ற அதே மாதிரி இந்த பெரிய திருவந்தாதியிலையும் தன்னுடைய மனசை சம்போதனம் பண்ணித்தான் தன்னுடைய நெஞ்சத்தை சம்போதனம் பண்ணிதான் இங்க இந்த பிரபந்தம் ஆரம்பிக்கிறது அதுல மனசு மனசம்ப சாதிப்பா காரணம் என்ன கேட்டாக்க இந்த பெரிய திருவந்தாதியும் மேலவரப்போகிறதான திருவாய்மொழியும் இவைகளெல்லாம் பரிபூர்ணமான பகவத பரிவாகமான பாசுரங்கள் அனுபவத்துக்கு எது உஷா கேட்டா மனசு ஒருவன் மனசு இருந்தால்தான் மனசை கொண்டுதான் காண்கிற விஷயத்தால் இந்தியங்களால கண்ட போது கூட கண்முதலானு அதுவும் இந்திரிய இந்திரியங்களால காணக்கூடிய வஸ்துக்கள்லயே மனசனுடைய சககாரம் இல்லாட்ட அனுபவிக்க முடியாதுன்னா அத்தீந்திரியமாக இருக்கக்கூடிய சாஸ்திரமாத்திர வேத்தியமாக இருக்கக்கூடிய பகவானுடையதான அந்த வடிவடைகளையும் கல்யாண குணங்கள்லயும் அவைகளில் அனுபவம் அனுபவிக்க முடியாது ஆகியனாலேவார் திருவாய்மொழியத்திலையும் சம்போதிக்கிறார் அதனால இந்த பிரபந்தத்தினுடையதானே அர்த்தத்தை தெளிவாக தன்னுள்ள கொண்டு ஆழ்வாருக்கு தனியனாக அமைந்த இந்த பாசுரத்திலையும் முன்துற்ற நெஞ்சே முந்துற்றம் முந்தூட்ட என்னையும் முந்திக்கொண்டு என்னக்காட்டும் பெரிய உற்சாகத்தோட முதன்மையில் செல்கின்றதான மனசே ஆழ்வாருடைய மனசானது பகவத் அனுபவத்தில் முந்திக்கொண்டு ஆழ்வாரையும் முற்பட்டு பகவதில் ஈடுபடுறது அப்படி தன் பட்ட தன்னுடைய மனச முந்து நெஞ்சே இல்லை நெஞ்சமே நல்ல நல்ல உன்னை பெற்றால் என் செய்யும் அப்படின்னு திருவாய்மொழியில் கொண்டாடின போல தான் மனசை முந்தூற்ற நெஞ்சே என்று கொண்டாடுகிற எனக்கு தேட்டையான பகவத் அனுபவத்தில் என்ன காட்டிலும் முன்னிட்டுக் கொண்டு என்ன காட்டிலும் முற்போக்காக சென்று அவன் அனுபவிக்க புறப்படுகிற மனசை நீ முயற்சி தரித்து உரைத்து இந்த பெரிய திருவந்தாதி ஆகிற ஆழ்வாருடைய அருள் செயல்களில் மிகவும் அபியாசப்பட்டு முயற்சி செய்து தரித்து உார வாழ்த்த அதாவது முயற்சி செய்வதுன்னா என்னோம் மனசுல தெளிவாக நிற்கும் வரையிலும் புனப்புனக அபியாசம் பண்ணுவது அபியாசம் பண்ணி அர்த்தத்தை மனசுல தரிப்பது தரித்த அர்த்தத்தை பிறருக்கு உரைப்பது அதுக்கப்புறம் அதையே மனசுல எப்பொழுதும் வந்தித்து வாய்க்கியும் இருப்பது இப்படி நீ செய்து சந்த முருகூரும் கோலை முருகூன்னு அழகு அழகு ஊரும் அழகானது நின்று சத்தரிக்கக்கூடியதான சந்த சோலை நல்ல சந்தன சோலைகள் சூழ்ந்ததான தாமிரபரணி ஆற்றங்கரையிலே உள்ள திருக்குறு அந்த திருக்குறுகூர் நகருக்கு நிர்வாகரான மாறன் என்று சொல்லக்கூடிய மாழ்வாருடைய திருநாமத்தையே எப்பொழுதும் கூறு இது பாசுரத்தனுடைய உத்தர்த்தம் பூர்வார்த்தத்துக்கு அழகூர்ந்து செல்லக்கூடியதான சோலைகளை உடைத்தான தாமரவணி நதியின் கரையில் உள்ளதானே திருக்கூறுகூருக்கு நிர்வாகக்கரான சுவாமி நம்மாழ்வாருடைய திருநாமங்களையே அனவரதம் உருவாயில் நீ இப்பொழுது அதாவது முந்தூட்ட நெஞ்சே என்னை காட்டிலும் முற்பட்டுக் கொண்டு பகவத பிரவர்த்திக்கிறதான மனசே இங்க பகவத் அனுபவத்துக்கு பதிலாக இந்த பெரிய திருவந்தாதிய ஆழ்வார்க்கு பகவதம் இல்லையா இந்த தனியரை சாதிக்கிறவருக்கு பெரிய திருவந்தாதி அனுபவம் என்னைக் காட்டிலும் முந்திக்கொண்டு பெரிய திருவந்தாதி அனுபவிக்க புறப்படுகிற என் மனசே நீ முயற்சி தரித்து உரைத்து வந்தித்து வாயார வாழ்த்தி நீ விரும்புகின்ற அனுபவத்தை பெரும்படியாக அதற்கு வழி சொல்றேன் நான் அழகூர்ந்து செல்லக்கூடியதான சந்தன சோறைகள் நிரம்பினதான தாமர நதிக்கரையில் உள்ள திருக்குறுகூருக்கு நிர்வாகக்கரான சுவாமி நம்மாழ்வாளுடைய பெயரையே அவருடைய திருநாமத்தையே அனவரதம் ஜெபிப்பாயாக அப்படின்னு இந்த பிரபந்தத்தினுடையதான பகவத் அனுபவத்தினுடைய சிறப்பு இது அருளி செய்தவரான சுவாமி நம்மாழ்வாருடைய திருநாமத்தின் சிறப்பு தொடங்கிறது இதுவாருடைய முதல் பாசுரத்தை அடியுற்றிய இந்த தனியன் இருக்கு இந்த பிரபந்தத்தினுடைய முதல் பாசுரத்தில் உபக்கிரம நியாயத்தாலே சுவாமி நம்மாழ்வார் இந்த பிரபந்தத்தில் தனக்கு பரிபூர்ணமான மனோரதம் பகவானுடையதான கல்யாண குணங்களை அனுபவிப்பதுதான் சாதிக்கிறேன் முயற்சி சுமந்து முந்துத்தன் எம்மொடு நீ கூடி நயப்புடைய நாவியின் தொடைக்கிழவி உள்புதிவோம் நற்பூவை பூவீன்ற வண்ணன் புகழ் முந்துத்தன் எஞ்சே சுமந்து எழுந்து நன்றாக அபியசித்து பகவானுடைய கல்யாண குணங்களை சக்கர வேதாந்தங்கள் முகந்தெடுத்துக் கொண்டு எழுந்து இயசுவாய் எம்மோடு நீ கூடி நீ எம்மோடு கூடி எம்மோடு ஆழ்வார் எம் தன்ன சொல்ற என்னோடு நீ சகாரம் பண்ணி நான் பண்ண போற வேதாந்த சித்தமான பகவானுடைய கல்யாண குணானுபவத்தை நீ என்னோடு சேர்ந்து அனுபவித்து நற்பூவை பூவீன்ற வண்ணன் புகழ் நயப்புடைய நாவியின் தொகவி உள்புதிவும்ட்டிக்க மனச கூப்பிட்டு நீயும் என்னோட சகாரம் பண்ணு நாம ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன காரியம் செய்ய போற சொல்லணும் ஆழ்வார் முதல்ல மனசை கூட்டார் முந்தி கொண்டு போகிற மனசே நீ சகர வேதாந்தங்களில் உள்ள பகவத்குணங்களை எல்லாம் இப்பொழுது அனுபவிக்க போகிற என்னோடு சேர்ந்து நீயும் இந்த பாசுரங்களை ஏற்றுவாய் அப்படின்னு கூட்ட அது நானும் நீயும் சேர்ந்து செய்ய போகிற காரியம் என்னன்னு கேட்டால் நற்பூவை பகவானுடையதான திருமேனிக்கு அசாதாரணமான நிர்தேசம் காயாம்பூ பூவை பூக்கூடியதானது ரொம்ப கருத்த நிறமுடையதான நெய்த்த லோகத்தை வெறும் கருப்புனாக்க அப்படி கருப்பு இல்லை பகவானுடைய திருமேனியானது கருத்து நெய்த்த வடிவு அவரு பக்கம் அவனுடையதான பிரகாசம் அத்திய இருக்கும் அந்த உஜ்வலமான பிரகாசத்தோடு கூடியதான கருப்பு நிறம் உஜ்வலமான கருப்பு அதுதான் நிறம் நற்பூவை அழகிதான பூவை பூவினுடைய வண்ணத்தை உடையவனான எம்பெருமானுடையதான புகழ் அவனுடைய கல்யாண குணங்களை நயப்புடையாவின் தொடைக்கிழமை உள்புதிவோம் நயப்புடைய நாவு நயப்புன ஆசை அதை பகவானுடைய கல்யாண குணங்கள் சொல்லும்பொழுது ஆசையோடு சொல்லணும் பகவானு கல்யாண குணங்கள் சொல்லும்போது அதை பிரீதியோடு சொல்லணும் அதை சொல்லும்போது ஏற்படுற ஆசையும் பிரீதியும் எப்படி இருக்கணும் கேட்டாக்க அது இருந்திருத்தமாக எழுந்தும் பறந்தும் பாடி ஆடியும் பண்ண வேண்டும் மொய்மாம் பூம்பொடி பொய்கை முதலில் சிறைப்பட்டு நின்ற கைமாவு கருள் செய்த கார்முகில் போல் வண்ணன் கண்ணன் எம்மான சொல்லி பாடி எழுந்தும் பறந்தும் துள்ளாத தம்மால் கருமமேன் சொல்லி தன்கள்ட்டண்கட்டத்துள்ளாரிந்து திங்கடற்கால சுவர்க்கு தீங்கிடைத்த திருமலை தலைகொள்ளப்பாடி பறந்தும் குளிந்தும் உழலாதா தலையினோட ஆதரத்தை தடுகுட்டமாய் பரவாதா சொல்ல முடியாது அப்படி கேட்க அத நாவனாலும் சொல்லும் அப்படியே மனசானது ஆனந்த இருந்த இடத்துல இருக்க விடாமல் பாடி துள்ளி பாடிய பண்ணக்கூடியதான் அப்படிப்பட்ட ஆசையோட சொல்லுவோம் தொடை கிளவீ கிழவீன சப்தம் தொடையின இந்த சப்தங்குள்ளதான் தொகுப்பு இல்லையா பதான சுவாமி பிராகரப்பட்ட அந்த பதத்துக்கு மட்டும் அர்த்தம் இருந்தா போராது பூர்வோத்தர பதில் பூர்வ பதத்தினுடைய உத்தர பதத்தினுடைய ஒற்றுமை அதான் தொடைக்கிழவி அந்த தொடைக்கிழவி உள் பொதிவோம் உள் பொதிவோம் என்ன அர்த்தம் அதுல மேலே இருந்து அனுபவம் பண்ணாமல் அதுல என்ன உள் பரமன் பவித்திரன் சீன் அதை நன்ன புகுந்து குடைந்து ஆடின்னு சாதிக்கிறாரே அது மாதிரி அவகாசித்து அதுல பரிபூர்ணமாக தாபமெல்லாம் சும்சார தாபம் எல்லாம் தீரும்படியா பரிபூர்ணமாக அவகாசித்து அனுபவிப்போம் அப்படின்னு ஆக ஒரு வியாதத்தாரே தன்னுடைய மனசு சம்போதனம் பண்ணி ஆழ்வார் இந்த பிரபந்தத்தில் தன்னுடைய மனோரதத்தை அறிவிக்கிறார் பகவானுடைய கல்யாண குணங்கள்ல பரிபூர்ணமாக உட்புகுந்து அவகாசித்து பொழுந்தி நல்லா மூழ்கி அனுபவிப்பது தான் பகவத்குணானுபவத்தினுடைய பூர்த்திதான் தனக்கு இந்த பிரபந்தத்துல என்று இதை கொண்டுதான் அங்க சுவாமி நம்மளை அறுவடை செய்தார் அந்த தன்னுடைய பகவத் பிராப்திகளவும் அவனுடைய கல்யாண குணங்களை பரிபூர்ணமாக அனுபவித்து தரிக்கிறார் ஆக குணானுபவத்தினுடையதான ஏற்றம் தான் இந்த பிரபந்தத்துக்கு பெரிய திருவந்தாதி அப்படிங்கிற பேருக்கு இதுல பகவத்குணானுபவருக்கு திருவுள்ளது பாசுரத்திலே தெரியுது சரி இப்ப பகவதி அந்த பகவானுட அனுபவத்தை அந்த நட்பு பூவின்ற வண்ணன் புகழ் நயப்புடைய நாவின் தொடை கிழவி உள்வது இத என்று இதகத்தாருக்கு என்னோடு சேர்ந்து இயற்ற வேண்டும் அப்படின்னு வேற இதை பாசுரமாக வேற அருளி செய்து இத பகவான பரிபூர்ணமாக அவனுடைய குணங்களை சோத்திரம் பண்ணுவதற்கு அதை ஆழ்வார் சங்கல்பித்துக் கொண்ட ஒன்ன ஆழ்வாருக்கு சொரூபான குணமாக ஒரு பயம் ஏற்பட்டது ஐயா அவனுடைய கல்யாண குணங்கள் அழக்க முடியாதவை அவனுடைய கல்யாண குணங்கள் அளவற்றவை என்று ஏதோ வாசோ நிவர்த்தனத்தை அப்பிராப்திய ஆனந்தம் பிரம்மணோ வித்வான் என்று சுதிகளெல்லாம் கைவிட்டு போனேன் கல்யாண குண அனுபவத்தை பரிபூர்ணமாக நம் மாலை பண்ணி அறிவிக்க முடியுமா அப்படிங்கிற பயம் ஏற்பட்டது இல்லையா அதுக்கு தான் சொல்ற நாம் இது நைச்சா அனுசந்தானம் ஆழ்வார் இத அனுபவிக்கவோ இது நாட்டாருக்கு வெளியிடவோ ஆழ்வாருக்கு சக்தியோ தகுதியோ இல்லையும் நாம கொள்ளக்கூடாது இது ஆழ்வாருடைய தான் நைச்சானுசம் நம்முடைய சம்பிரதாயத்துல இல்ல எல்லாரும் அந்த நைச்சானுசந்தான் நம்முடைய பூஷணம் இல்லையா ஒரு சேஷபூதனாக இருக்கக்கூடியவனுக்கு தான் பகவானுக்கு மட்டும் இல்ல பாகவதற்கு சேஷபூதம் அப்படின்னு இருக்கக்கூடியவனுக்கு பார்க்கக்கூடிய எல்லா வஸ்துக்களையும் காண நாம் தாழ்ந்தவன் எண்ணக்கூடியதானே அந்த தாழ்ச்சி இருக்கு இல்லையா அது சொதகா ஏற்படும் ஆழ்வார் இந்த பாசுரத்தை அற்புதமா தன்னுடைய நைச்சியத்தை அனுசந்தானம் என்றார் புகழ்வோம் படிப்போம் படியோம் இகழ்வோம் மதிப்போம் மதியோம் இகழோம் மற்ற எங்கன்மாள் சீரல் தீவினையோம் எங்கல்மால் கண்டால் இவை லோகத்தை எல்லாரும் இதை தனக்கு செய்வதற்கு தகுதி இல்லைன்னு முதல்ல நைச்சி அனுசந்தானம் பண்ணி ஒரு வழியாக தேடி எனக்கு தகுதி உண்டு அப்படின்னு நிரூபிப்பார்கள் அப்படிதான் ஸ்ரீமதி ஆளமந்தார் பராசரப்பட்டார் குலத்தாழ்வான் பண்றாரு இப்படி எல்லாரும் எல்லாரும் விலட்சணர் அவர் சொல்றார் எனக்கு தகுதி இல்லைங்கிறது இல்லைதான் எனக்கு தகுதி உண்டு நான் நிரூபிக்க மாட்டேன் ஆனா எனக்கு தகுதி இல்லாம தெரிந்து நான் இது செய்யறது இல்லையா என்னுடையதான் பிரமம் இது என் வசம் நான் இது என் வசமன்றி நிறக்கிறது நினைந்து நீ என்னை பொறுத்து கொள்ள வேண்டும் என்றே கோபம் கொள்ளக்கூடாது இதையும் க்ஷமாரூபமாக செய்கோம் பழிப்போம் லோகத்தில் ஞானமற்றவர்களாக சக்தியற்றவர்களாக குணமற்றவர்களாக இருக்கப்பட்ட நாம் எல்லாம் பகவத்குணத்தை புகழ்வது அப்படின்னு தொடங்கினால் அது எவ்வளவாக ஆகும் நாம் பழிப்பதாகத்தான் ஏன் நம்ம இடத்துல இருந்துதானே இல்லையா ஒரு இடத்துல சலகண்ணா ஓட்ட உள்ளதான ஒரு பாத்திரத்துல பெரிய கடல் நேர்ந்து நீரை முகேனாக்கே முடியாது அதுலேயும் ஓட்டைகளை கொண்டு எவ்வளவு முக முடியும் முகந்து இதுதான் கடல் நேர்ந்து முகந்த நீர்ன்னு சொன்னா அது அந்த கடலுக்கு பெருமையா இழுக்க அளவிறந்த கல்யாண குணங்களை கொண்டு அந்த குணகணக நம்முடைய அசக்திக்கும் நம்முடையதான தெளிவின் அனுபவிக்கிறேன் நாம் பகவானுடைய கல்யாண குணங்களை புகழ்கிறேன் ரொம்ப மகா பண்டிதரா இருக்க போய் சுவாமி ரகுவம்சம் அவருக்கு புகழா அவருக்கு உத்கிரந்தங்கள்ல பரிபூர்ணம் குடைஞ்சி வாக்கியத்தன் சொல்லக்கூடியவர் எனக்கு தெரிஞ்சது என்னன்னு கேட்டா எனக்கு சமஸ்கிருதத்தில் ரகுவம்சம் தான் தெரிஞ்ச பெரிய விஷயம் சுவாமி ரகுவம்சம் நான் வாசியிருக்காரு நான் அவர் சோத்திரம் என்ன அது அவருக்கு அது அவருக்கு சோத்திரமா நிந்தையா அப்படித்தான் இருக்கும் பகவானுடையதான கல்யாண குணங்கள் ஏகதேசத்தை கூட அதை உள்ளது உள்ளபடியாக அறிந்து அதை அறிவிக்க சக்தி ஏற்றவர்களான நாம் பகவானுடையதான கல்யாண குணங்களை புகழ தலைப்பட்டால் அது பகவானுக்கு பழியாகத்தான் ஏற்க அப்ப என்ன செய்வோம் அப்படின்னு கேட்டா பகவானுடைய பகவானை பழிக்காமல் இருக்கணும் அவன் நிந்திக்காமல் இருக்கணும் நாம் என்ன செய்யணும் அவன் புகழாது இருக்கிறேன் ஏன் நாம் புகழ்ந்தால் அவனுக்கு பழியாகும் பழிக்காது இருக்க வேண்டும் இருக்காது இருக்கணும் எம்பெருமான உயர்வு தெரிந்து அவனிடத்தை ஆதரவு புத்திக் கொள்ளுவோம் ஆதரித்தாக்க அது தாழ்ந்ததாக இருக்கும் மனக்குற்ற மாந்தவர் பழிக்கு லோகத்தில் எனக்குற்ற செல்வம் ராமானுஷன் என்று தெ மூற்றமாந்த பழிக்கு சாட்சாத் பகவானிடத்திலையும் அந்த பகவானுக்கு சர்வத்துக்கு நிர்வாகரான சுவாமி எம்பெருமானார் இவர்களை ஏற்காமல் இவர்கள் தனக்குற்ற செல்வம் ஏற்காமல் தான் வேறு சிலவற்றை மனம் வைத்திருப்பார் அப்படிப்பட்ட சம்சாரிகளாக இருக்கக்கூடியவர்கள் அவர்கள் நம்மை புகழ்ந்தார்கள் அது நமக்கு இகழ்ச்சியே ஆகும்னு திருவரங்க தமுதாய்ச்ச நாம் பத்னி புத்திராதிகள் இல்லத்திலையும் பசு பண்ணாதிகள் சுத்த சுகங்கள்ல மனம் வைத்திருக்கக்கூடிய நாம் பகவானை பார்த்து இவன் இவன் நாம் மனசுல ஆதரவு புத்தியோடு கொள்கிறோம் இவன் விஷயத்தை நாம் கௌரவ புத்தி கொள்கிறோம் கடைசியில் பெருமாளுக்கு அதை காட்ட விஷயத்தில் படிப்போம் புகழும் இகழும் படியோம் இகழ்வோம் மதிப்போம் இல்லையா மதியோம் இகழும் என்று எங்கன்மாள் செங்கன்மா இவைல்ஸ்தவத்தில் நீ இதெல்லாம் பொருட்பம் இதெல்லாம் எங்களுடைய வியாமோகத்தினுடைய பிரமத்தினுடைய காரியம் என்று நீ இதை உதாசீனப்படுத்த நீ நாங்கள் சொல்ற புகழையும் மதிப்பையும் நீ மனதுல கொண்டால்தானே அது உனக்கு பழிப்பாக தோணப்போறது நீ இவைகளை கொள்ளாது நீ எங்கள் எங்களிடத்தில் வியாமோகத்தை உடைய ஒவ்வொரு ஜீவனிடத்திலையும் ஒவ்வொரு சேத்தனிடத்திலும் பெருமாளுக்கு எவ்வளவு பிரீதியு கேட்டா பெரிய பிராட்டியாரத்தில் ஒவ்வொரு இடத்திலையும் கோலமலர் பாதைக்கு அன்பாக என் அன்பு ரெண்டு ஸ்டாண்டர்ட் கிடையாது பெரிய பிராட்டியார்த்து கொஞ்சம் விசேஷமான கொஞ்சம் அல்பமான பிரீத்தபடி ஒவ்வொரு பெறுமா அப்படிப்பட்ட எங்கன்டத்த அவ்வளவு வியாமோகம் உள்ளவனு எனக்கு எப்படி தெரிஞ்சதுன்னு கேட்டாக்கே உன் கண்கள் உள்ள சிவப்பாப்பா தான் தெரியுது அரவிந்தாட்சனாக செந்தாமரை கண்ணனாக இருக்கிறேன் பெருமான செய்ய உரை இணக்குயில்கால் நீரல் இருக்கிறதுக்கு நாலு காரணங்கள் சொல்ற ஒன்னு சுவாபாவிகமான ஐஸ்வர்யத்தாலே சிவந்திருக்கும் ரெண்டு ஆசிரியர்கள் பக்கம் உள்ள வியாமோகத்தால் சிவந்திருக்கும் மூன்றாவது ஆசிரியர் விரோதிகள் பக்கம் உள்ள சினத்தாலே சிவந்திருக்கும் தன்னுடைய சுவாமி நம்மாழ்வார போல இப்படிப்பட்ட உத்தமமான பாகவதாறுபட்டு வந்துரு காரணங்களை என் செய்ய தாமரைக்கண் பெருமானார் செய்ய தாமரைக்கண் பெருமானாங்கிறதுக்கு நாலு அர்த்தம் சாதிக்கிறார் வீட்டில் அதுலயா ரொம்ப அத்தியுதமான அர்த்தம் என்னன்னு கேட்டாக்க பகவானுக்கு சுவாபாவிகமா ஐஸ்வர்யத்தாலே கண்கு வந்துட்டும் இல்லையா பகவானுக்கு அந்த ஆசிதர்கள் பக்கத்தில் உள்ள அளவு கிடந்த பிரீத்தினால அளவு கிடந்த வாசல்யத்தினால நீ எங்கள் எங்களோகம் உடையவன் அந்த அளவு கிடந்த வியாமோகத்தை நாங்கள் உணரும்படியாக செந்தாமரை கண்ணக் கொண்டு கண்கள் சிவப்ப அந்த மால் அந்த வியாமோகத்தை எங்களுக்கு காட்டிக்கொண்டிருக்க எங்கண்மால் செங்கண்மால் நீ எங்கள் மால் கண்டா இவை இவை அப்படிங்கிறனா எங்களுக்கு உண்மையுள்ள வியாமோகம் எங்களுக்கு உண்மையுள்ளதான பிரம்ம அஜானம் அதனால் காணும் நாங்கள் சொல்கிற இவ்வார்த்தைகள் என்று நீனையும் அப்படிப்பட்டதான உன்னை இல்லையா புகழ் உன்னை இகழ்வதற்கும் உன்னை பழிப்பதற்குரிய பாப்பத்தை நாங்கள் பண்ணினோம் எங்களுடைய அதனால் வந்த ஞான சக்கோத்தால் வந்தது இந்த வார்த்தைகள் என்று நீ இதே சீரல் சீரல் இதன கோபித்துக் கொள்ளலாகாது அதே தான் இங்கே தாத்திரம் இவை என்றே நல்ல இவை என்றே தீய இவை என்று இவை அறிவனேலும் இவையெல்லாம் என்னால் அடைப்பு நீக்க பொண்ணாது இறைவனே என்னால் செயற்பாலது என் அறிவன் சுவாமி இவ்வளவு அஜ்ஞானின்னு சொல்றேன் நம்முடைய குணங்களை அனுபவித்து லோகத்தினர் இவ்வளவு அறிவன் இவை என்றே நல்ல இவை என்றே தீய அதாவது இப்படி உன்னை புகழ்கிற ஜாதத்தால பழிப்பது இது செய்யத்தகாது என்றும் உன்னை புகழ்ப பழிக்கிற ஜாதத்தாலே புகழ்வது இதுவும் செய்யத்தகாது என்றும் உன் விஷயத்தில் ஒன்றுங்கிற காரணத்தால இது செய்யலாம் என்று நன்கு தெரிந்திருந்த பொழுதும் அடைப்பு என்றால் ஒன்றைப் பற்றி நிலைநிறுத்திக் கொள்வது நீக்குவது என்றால் ஒன்றை கைவிடுவது இதை என்னால் பற்றி உன்னை புகழ்வதும் பழிப்பதுமாக இந்த செயலை என்னால பற்றி கொண்டு செய்யவும் முடியாது இதை என்னால் தவிர்க்கவும் எனக்கு விஷப்பட்டதான செயற்பால் என் இப்படி பிரபு ஆழ்வார் சந்தோஷப்படுறார் இப்படி இலோகத்துல உள்ளதான இத்தனை பேர்ல உபதேச நிரபேட்சமாக நீ கொடுத்ததான மயர்வத்த மதிநலத்தை ஞானத்தை கொண்டு உன்னை கல்யாண குணங்களை அறிந்து உன் புகழ வேண்டும் என்கிறதான ஆசை ஏற்பட்டது இது ஒன்று போரும் எண்ணில் புகழ்மிக்கார் எவர் இல்லையா எண்ணில் மிகுப்பு விழார் யாரே யாரேங்கிறது வினா சுட்டு இல்ல எதிர்மறை சுட்டு இந்த லோகத்துல என்னை காட்டும் புகழ்வுடையவர் கிடையாது ஏன் அப்படின்னு கேட்டாக்கண்ணில் மிகுழார் யாவரே பின்மையும் மற்றும் எண்ணில் மிகு மிகு புகழேன் யானல்ல இன்றைக்கு மட்டும் இல்ல இனி வரப்போற அனந்தமான காலத்தில் சேர்த்து வைத்து பார்த்தாலும் என்ன காட்டிலும் புகழ்மிக்கவர் யாரும் இல்லன்னு சொல்ல முடியாது இனி காலத்தும் சுவாமி நம்மாழ்வார காட்டிலும் ஞானத்திலேயோ லோகத்துக்கு உபகாரம் பண்ணுவதிலேயோ பகவதத்துக்கு இன்னுத்தர் உயர்ந்தவன் சொல்ல முடியாதபடி இனி யாவது ஆத்ம பாவியா காலத்தம் உள்ளளவும் உபயோகம் உயர்ந்தவன் நானே கேட்டா என்ன கரு கண்ணம் கடல் குறையும் சீல பெருஞ்சோதிக்கு நெஞ்சு ஆழ் பெற்று என்னுடைய மனசானது எப்பொழுது கடல் குறையும் சீல பெருஞ்சோதி ஆகிற கருஞ்சோதி கண்ணம் கடல் குறையும் அதாவது கடலை ஒத்ததான கடலை ஒத்தது இங்க எதுக்கு சொல்றாரு கேட்டா அபரிச்சின்னமான அந்த இயலாததானே அந்த கல்வியான குணங்களை உடையவனான பெருஞ்சோதி வழிபு கொண்ட கருஞ்சோதியான கண்ணன் இருக்கானே அவனுடைய அடிமைப்பட்டு அதற்கே அனுபவித்து சேவை செய்ய புகுந்த காரணத்தாலே இனி என்ன காட்டிலும் உயர்ந்தவர் என்ன காட்டிலும் புகழ் பெற்றவர் இந்த லோகத்தில் யாரும் இருக்க முடியாது நாலு பாசுரங்கள்ல ஆழ்வார் தன்னுடையதான பகவத் குண உள்ள வேட்கையையும் அந்த வேட்கையினால தனக்கு ஏற்படக்கூடியதானுடைய பரிகரித்தான் பரிபூர்ணமான ஐபரியத்தையும் இதனால் இந்த சம்சாரிகளை வழிபடுத்தி பகவானுடைய திருவுள்ளத்தில் என்றென்று நினைத்திருக்கக்கூடியதான பெரும் புகழானது தனக்கு உண்டாக போகிறது என்பதையும் இதெல்லாம் ஆழ்வாருடைய பகவத் குணானுபவத்துக்குரியதான இப்போ ஆழ்வர் தன்னுடைய மனசை பகவானிடத்தில் ஈடுபடுத்த ஏன்னா மனசை கொண்டுதான் கல்யாணம் அனுபவிக்கணும் என்ன பண்ணணும் மனசை என் பக்கல் வை அப்படின்னு பகவான் சொன்னது போல சுவாமி நம்மாழ்வாளன் தன்னுடைய மனசை பகவானிடத்தில் ஈடுபடுத்தினார் ஈடுபடுத்தினாறே மனசு என்ன ஆகிட்டு கேட்டாக்கா இவருக்கு பரிகரமானது இவரை விட்டு எருமான போய் அவனிடத்தையே நிலையாக தங்கிடு அன்னம் செல்வீரும் தொழுதி என்னெஞ்சினாரை கண்ண அவரிட இன்னும் செல்வீரோ இதுவோ தகவல் திசை மீன்களே திருவருத்தத்தை சாச்சார் ஆழ்வார் முதல்ல பெருமாளுக்கு அந்த தூது வார்த்தையை கேட்ட அன்னங்கள் இடத்தை விட்டு பெயராமே அப்படியே இருந்தது சரி தான் பெருமாளுக்கு பெருமாளுக்கு அனுபவிச்சுட்டு திரும்பி வரலையே இன் நம் மனசையாவது ஒரு தூது விட்டு அழைப்போம் சொல்லி கண்ணன் வைகுந்தோரு இப்ப அவனை கூப்பிடாதீங்க அவனோடு என் நெஞ்சினாரை கண்டக்கா அவன் பக்கம்ல என்னுடைய மனசு இருக்கும் அந்த மனசை இதுவோ தகவல் நீர் இன்னும் செஞ்சீரோ உண்மை இழந்து வாடிக்கொண்டிருக்கிற அபலின் இடத்துல நீர் இன்னும் போகாமல் என் மனச பார்த்து கேளுமோச்சனால வாழ்வாழ்விடுகிற முதல் தூது பெருமாள் தூட்டா பெருமானிடத்துல தூது போய் சேர்ந்தா அவன் வரா வரா போறான் ஆனால் மனசு தனக்கு பாத்தியப்பட்ட மனசாவது தன் வார்த்தையை கேட்டு தன் மனசுக்கு தூது விடுறான் இங்க தன் மனசு தூது விட்டு அழைக்கும்படியாக போய் அவனிடத்தில் இல்லையா ஒன்றி போயிரு இப்ப ஆழ்வாருக்கு பரிபூர்ண பகவத் அனுபவமானது குடிகொண்டது இது ஆழ்வார் இந்த ஏழாவது பாசத்தில் சாதிக்கிறார் யாமே அறிவினையோம் சேயோம் என் எஞ்சினார் பேர் இல்லையா தாமே அணுக்கராய் சார்ந்து பூமாய செம்மா பூமேய செம்மாதை சேர்வித்து ஆரிலன் அம்மா நீ பாதத்திரு பாதத்து அருகு யாமே அறிவினையும் என்னக்காட்டும் புகழ்விக்கவர் கிடையாதுன்னு இப்ப சொல்ற என்ன கார்டும் பாபம் பண்ணிடும் யாமே அறிவினையும் யாமே மிகுந்ததான பாப்பத்தை பண்ணிடும் ஏன்னு கேட்டா சேயோ அப்படின்னாக்க எட்டத்து இருக்கிறது தூரத்தில் இருக்கு எம்பெருமான விட்டு வெகு தூரம் மனசானது என்னுடைய மனசானது மிகுந்த சுகத்தத்தை உடையதாக அவன் பக்கல் அணுக்கறாக நினைந்தோம் ஒரு காலம் பிரிவில்லாத அவன் அந்தரங்கம் அனுபவித்து அவனுக்கு அந்தரங்கமான கைங்கரியம் பண்ணுவதற்கு நித்திய சூரிய என்னுடைய மனசானது சென்று சேர்ந்தது இதுக்கு காரணம் என்ன அப்படின்னு கேட்டால் பூமேய செம்மாதை சேர்வித்து பாரிடந்த ஆசிரியர்களை எல்லாம் அனவரதமாக கட்டாட்சித்து அவர்களை எல்லாம் உன் திருவிடிகளில் கொண்டு வந்து கட்டணம் பண்ணி சேர்ப்பிக்குமாறு புரகார பூத்தையான பெரிய பிராட்டியார மனச உன் திருமார்பில் தரித்துக்கொண்டு இந்த லோகத்தில் ஒருவர் விடாம எல்லாருடைய சிரசையும் தேடி சென்று அடையக்கூடியதான அந்த வியாதத்துக்காகவே இந்த லோக்கத்தை எல்லாம் அளந்ததானே பாரிடந்த அருகு அப்படிப்பட்ட உன் திருவடிகளை சென்று சேரக்கூடியதான பாக்கியத்தை அதிலேயே சென்று நிரந்தரமாக இருக்கக்கூடிய பாக்கியத்தை என் மனசு பண்ணிட்டு போனால் போறது என் மனசனுபவிக்கிற அனுபவமானது எனக்கு ஒரு நாள் கிட்டும் ஆகையினால எனக்கு ஒரு குறைவில்லை அப்படின்னு அருள் செய்கிறார் சரி இப்படிப்பட்ட ஆழ்வாருடைய குண அனுபவத்துடைய வைக்கடி இப்படி போறது மேல போனாக்கி பாசுரங்களும் பாசுரத்துக்கு மேல் பாசுர வேட்கையோட பகவானுடைய கல்யாண குணங்களை அனுபவிக்கிறார் இந்த குணானுபவத்தை சொல்லி மாறாது ஐம்பத்தி பகவானுடைய கல்யாண குணங்களை மேன்மேலும் அபியசித்து அனுபவித்த ஆழ்வார் மேல ஐம்பத்தி ஐந்தாவது இந்த குணானுபவத்தினால தான் பெற்ற பெயரையும் பெரும் குணுபவத்துக்கு என்ன பிரயோஜனம் இதனால் பெரும் பயன் எது இதனால் பெறக்கூடிய புருஷார்த்தம் எதுன்னு கேட்டா பகவத் அனுபவ விரோதியான பாபங்கள் எல்லாம் அனாதிகாலமாக நாம் பண்ணதான கரண திரயங்களையும் கொண்டு மனவாக்காயம் கரணத்திரயங்களாலையும் நாம் பண்ணதான அகிருத்திய கரண கிருத்தியாகரணங்கள் ஆகிற அந்த ஆக்யாத்லங்கனமான அபராதங்கள் இருக்கு இல்லையா அதல்லவோ இப்ப அனுபவ விரோதிகளாக வந்து பலித்திருக்கு இந்த அனுபவ விரோதியான பாப்பங்கள் எல்லாம் அனவராதம் இல்லையா நம்ம பகவத் அனுபவத்துலயா நம்ம வஞ்சித்துக் கொண்டிருக்கு பாப்பங்களும் நம்ம விட்டு நீங்கணும் அது நீங்க இறக்குண்டும் இப்படி ஆழ்வார் இந்த ஐம்பத்தி நாலு பாசுரங்கள் நான் ஆழ்வார் பண்ண பகவத் அனுபவத்தை நான் பண்ணினார் இப்ப ஆழ்வார் சுருகளை பலன் என்ன கேட்டால் வானோ மறிகடலோ மாருதமோ தீயகமோ கானோ ஒருங்கிற்றும் கண்டிலமால் ஆன இந்த கண்டுயரத் தாமெறிந்து காய்திருத்தா தாழ்வணிந்தோம் வந்துயரை ஆவா மருங்கு இப்படிப்பட்ட எந்தது எரிந்து காயுதீர்த்தார் தாழ்வனிந்தோம் வந்து ஆவாம் ஒருங்கிட்டு கண்டிலம இப்பதான் பார்த்தார் ஐம்பத்தி நாலு பாசுரங்கள்ல பகவான் குண அனுபவம் பண்ணினார் இந்த குணானுபவம் பண்ணினவர் பார்த்தார் இந்த அனுபவத்தை தொடங்கும் முன்பு இல்லையா பகவத் அனுபவம் விரோதியாக நம்மிடத்தில் இருந்த இவ் வாழ்வார் இவைகளெல்லாம் அனுபவியாக போக்கி தர வேண்டும் அவைகளை போக்கி தரலாக இவர் கொஞ்சம் தரித்திருக்கும்படியாக திருவாசிரியத்தில் தன்னுடைய குண அனுபவத்தை கொடுத்தாங்க அதனால ஏற்பட்ட குண விக்கிரக ஆழ்வாருக்கு இப்போ இந்த பகவத் அனுபவ விரோதியான பாப்பங்கள் எல்லாம் இந்த குண அனுபவம் பகவான் போக்காதத அவனுடைய குண அனுபவம் பிரார்த்தித்தார் திருவர்த்தத்தில் அப்ப அவன் செய்யாதத அவன் அருள் செய்த பகவத் விக்கிரக குண பகவானுடைய வழிவகையை கல்யாண குணங்களையும் அனுபவிக்க புகுந்த சுவாமி நம்மாழ்வாருக்கு இந்த ஐம்பத்தி நாலு அவர் அனுபவித்த பகவானுடைய வடிவழகும் குணங்களும் அனுபவம் இருக்கே அது தத் விரோதியான பாப்பங்கள் ஒருங்கிற்று கண்ணிலம் அதை பார்த்தா தன்னிடத்தில் தனக்கு பூர்வம் இருந்தும் அணு விரோதியான பாப்பங்கள் ஒன்றை கூட காணும் அவர்கள் எந்த வழி போயிருக்கும் அப்படின்னு பார்த்தார் ஒரு வஸ்துவானது அப்படியே சென்று மறைவது முதல்ல வானிலை ஆகாசம் அப்புறம் மறிகடல் அடுத்த ரெண்டாவது கடல்ல போட்ட பதார்த்தம் திரும்ப கிடைக்காது அடுத்தது மருதம் காட்டு வீசிய அடித்தின்னு போச்சோ இல்ல தீயகமோ நெருப்பில் விழுந்து கொசுக்கு அழிந்து போச்சோ இல்ல காணோம் நான கண்காணாத விடத்தில் காடுகளில் போய் ஒளிந்து கொண்டதோ பஞ்சபூதங்களையும் சாதிக்கிறேன் வானம் மறிகடலோ மாருதமோ தீயகமோ காணோ இல்லையா இவைகள் வஸ்துக்கள் காணா போறதுக்குரியதான இடங்கள் வான் மறிகடல் மாருதம் கான் சரி இவைகள்ல எந்த வழியிலையும் போனது தெரியல ஏன்னு கேட்டாக்க நாம் நம்ம மேற முன்பிருந்ததான அணு விரோதியான பாத்தம் இந்த பகவத் குண அனுபவத்துக்கு முன்பு நம்மிடத்தை உலகாக நாம் கண்டிருந்ததான பகவத் அனுபவ விரோதியான பாப்பங்கள் ஒன்றையும் இல்லையா நம்ம இப்ப காணல அது இவைகள் எந்த வழியாக போச்சுன்னு தெரியல ஆனா இவைகள் ஏதோ ஒரு வழியாகத்தான் போயிருக்கணும் இல்லையா திகமே உத்தரபூர்வ அகயோகோ அஸ்லேஷ விநாசோ தத்யபதே சாத் அப்படின்னு சூத்திரகாரர் பகவான் அத்தியாயம் இல்லையா முதல் பாதத்தில் அந்த பகவானை பக்தியினாலயோ பிரபத்தியினாலயோ அவன் காட்டின வழியை கொண்டு அவனுக்கு பராதீனமாக கொண்டு குஞ்சித்தோ சுவாத்திரியம் இல்லாமல் அத்தியந்த பாரதந்திரியத்தோட சேஷத்துவ புத்தியோடய அவன் ஆசிரியக்க கூடியவர் இருக்காளே அவர்களுடைய பாபங்கள் எல்லாம் அந்த ஆசிரியன வேலையிலேயே அழியும் சாட்சி நாலு நின்றடு நம்ம பழவினை அங்குடுவினை உடனே மாடும் ஓர் குறைவில்லை மனரக மலமர கழுவி நாளும் திருவுடை அடிகள் நலங்கடல் நலம் பெற வணங்கி மாளுமோர் இடத்திலும் மனக்கூடும் ஆழ்வது வலமேனு சுவாமிக்கிறார் அப்படி ஆசிரிய அடுத்த கணம் கடிவார் இருவினைகள் நொடியாறு மலவை கண் கொடியா வழுகுள்ளுயர்த்த வடிவார் மகதவனாரே நம்முடைய பாபங்களை எல்லாம் நிச்சேகமாக அழிக்கக்கூடியவர் எப்போ ஜன்மாந்திரத்தையா இல்ல யுகாந்தரத்துலயா இல்ல கல்பாந்தரத்துலயா எப்ப அழிக்க கூடிய நொடியாறு மலைவைக்கள் நீரவன் ஆசிரிச்சு நொடியாறு மலை கண்கள் நொடிக்கிற இல்லையா கார அளவுக்குள்ள உங்களுடைய பாப்பங்களை தனியா அழித்திருப்பார் தீய வினைகள் நொடியாறு மடவைக்கள் கொடியா வலுவூள் உயர்த்த வடிவார் மாதவனாரே அப்படின்னு சொல்ல முடியும் சுயப்பத்தியான பகவான் இந்திய திரு பெரிய திருவள்ளின் மேல ஆரோக்கணித்து ஆசிரியர்களுடைய ஊர்ஜிதனாக இருக்கக்கூடிய பகவான் நம்முடைய அனைத்து பாப்பங்களையும் அடுத்தபடியா புரி புவியும் இரு விசும்பும் அப்படிங்கறதான பாசுரத்தை சுவாமியின் காரணம் உபக்கிரமத்திலேயே சாதிச்சோம் இனி பாசுரத்து இந்த உபக்கிரமத்தில பிரபந்தத்தினுடைய மத்தியத்துல இதுல ஆழ்வார்த்தனுடையதான குணானுபவத்தினுடைய பரிபூர்ண மனோரதத்தை தெரிவித்து கடைசியில இந்த பிரபந்தத்தினுடையதானுடைய பிரயோஜனமே குணானுபவம் இது குணானுபவ்டருக்கான பிரபந்தம் சாதிக்கிறந்தியான் கைகளிந்தைகள் அந்த ஆனியான் பாருகந்த பல்வையிற்றான் பாம்பனையான் சீர்கள்ந்த சொல்லிணைந்து போக்காரே சூழ்வினையின் ஆழ்துயரை எண்ணிணைந்து போக்குவரிப்போது கார்கலந்த மேனியான் கைகள் அந்த ஆழியான் பார்களந்த வல்வையிற்றான் பாம்பனையான் சீர்கலந்த சொல்லினைந்து போக்காரே சூழ்வினையின் ஆழ்துயரை எண்ணிணைந்து போக்குவரி போது இந்த பாசுரம் ஆழ்வார் குணானுபவம் நிஷ்டர் ஆழ்வாருக்கு பகவத் குணானுபவ சுவாவம் என்பது இந்த பாசுரம் எப்படி காட்டுறது பாசுரத்தில் ஆழ்வார் பகவத் குணானுபவம் பண்ணி தாங்களுடைய பாபத்தை பொக்கி கொள்ளாட்டாலும் போகட்டும் பகவத் குணானுபவம் பண்ணி பொழுதுபோக்காதவர்கள் இருக்காளே இல்லையா அவர்களை என்ன செய்வதுன்னு கேட்கலிகளை பார்த்து ஆழ்வார் நீங்கள்லாம் பகவத் குணானுபவம் பண்ணுங்கள் பகவானுடைய சகலஹேய பிரத்யநீகமான கல்யாண குணங்களை பரிபூர்ணமாக அனுபவியுங்கள் அப்படின்னு லோகத்தாருக்கு உதவிச்சார் என்ன சொன்னா அதனால எங்களுக்கு என்ன கிடைக்கும் ஆழ்வார் சொன்னார் உங்களுடைய பிராரப்த பாட்டங்கள் எல்லாம் போய் உங்களுக்கு இங்க இருக்கிற காலம் வரலும் நிரந்தரமான நீங்கள் பகவானுடையதானே அந்த நித்யபூத்தி ஆகிற அந்த பெருநிலத்திலேயும் போய் சந்தோஷமா யாவது ஆத்ம பாவியா சுகமாக இருப்பிக்கொண்டு சாப்பிடும் சம்சாரிகள் ஒண்ணு வேண்டாம் இல்லையா பகவத் குண அனுபவம் பண்ணி அதெல்லாம் கிடைக்குமா தான் எங்களுக்கு வேண்டாம் எங்களுக்கு பெரும் செல்வமும் வேண்டாம் எங்களுக்கு பாபமும் போக வேண்டாம் எங்களுக்கு இஷ்டப்பிராப்தியும் வேண்டாம் எங்களுக்கு அனிஷ்ட வேண்டாம் அதுக்கு நாங்க வேற வழி வச்சிருக்கோம் இந்த பகவத் குண அனுபவம் அனிஷ்ட நிவர்த்தியோ இந்த தேவையில்லை அப்படின்னு மறுத்தார் ஆழ்வா சொன்ன உங்களுக்கு இஷ்டபிராப்தி வேண்டாம் உங்களுக்கு அனிஷ்ட நிவர்த்தி வேண்டாம் ஆனா பகவத் குண அனுபவம் எப்படி பொழுதுபோக்கு கேட்டார் ஆமாம் ஆழ்வா பகவத் குண அனுபவத்தை அறுபது நாள் இருக்கே ஒரு நாளைக்கு இருபத்தி நாலு மணி நேரம் இருக்கே இந்த மாதிரி வாரத்துக்கு ஏழு நாள் இருக்கே அது மாதிரி மாசத்துக்கு முப்பது நாள் இருக்கே இந்த பொழுதை எப்படி போக்குவீர்கள் என்ன தெரியாது கேட்டா ஒத்தருக்கு ஒண்ணு சுவாபாவிகமா இருந்தாதான் லோகத்தார் அதை ஆழ்வார் என்ன நினைக்கிறார் லோகத்தாருக்கு பகவத் குண அனுபவத்தும் பொழுதுபோக்க முடியாதுன்னு நினைக்கிறேன் வச்சுக்க லோகத்தை எல்லாரும் பார்க்கும்பொழுதும் அதான் தெரியாது ஆழ்வாருக்கு நெய்தல் நிலத்தை தானே சுவாவமாக சஞ்சரிக்கிற பட்சிகள் எல்லாம் பார்த்தா கூட வாயும் துறையும்ல இவைகள்லாம் நம்ம போல பகவான் இழந்து துன்பப்படுறதுன்னு நினைக்கிறேன் லோகத்துல ஏதாவது ஒரு சுக அனுபவம் பண்றதை அனுபவத்தில் அனுபவம் விஸ்லேஷன் தான் அவருக்கு சர்வ விதமான துக்கத்துக்கும் கேது அதனால இந்த குணானுபவம் நிஷ்டராக இருக்க ஆழ்வார் இருக்கு இப்போ பெருமாள் துரியோதனுக்கும் அர்ஜுனுக்கும் வச்சா தருமபுரத்துக்கும் டெஸ்ட் வச்சா இந்த லோகத்துல போய் இருக்கார அவருக்கு நல்லதை எல்லாரும் நல்லவா தெரியும் தீமையமா கொண்டவனுக்கு தெரிஞ்சா ஒரு கெட்டவன எப்படி தேடி பிடிப்பான் அவனாலையும் முடியல பாக்கிறவன் அத்தனை பேரும் நல்லவனா தெரியல இவரால எப்படி ஒரு கெட்டவனுக்கு ஆக ரெண்டு பேராலும் செய்ய முடியல அது மாதிரி அவரவர்களுக்கு எது சுவாவமோ அதுதான் லோகத்தில் உள்ள சர்வருடைய சுபாவமாக தெரியும் பகவத்குணவ நிஷ்டர் என்கிற காரணத்தால இவருக்கு லோகத்தாரும் அப்படியே கண்ணுக்கு தெரிகிறார்கள் ஐயோ பாம லோகத்தார் பகவத் குணத்தை அனுபவிக்காம எதை கொண்டு பொழுதுபோக்குவர்கள் இவர் கவலைப்படுற சீர்கலந்த சொல்நைந்து போக்காரே சூழ்வினையின் ஆழ்துயரை சூழ்வினையின் ஆழ்துயரை சீர்கலந்த சொல் நினை கர்மாக்கள் அத்தையும் போகும்றிகளோ பாசத்தை அதையும் அருளி செய்த இதெல்லாம் எங்களுக்கு பாப்பங்கள் போக வேண்டாம் எங்களுக்கு இஷ்டமான பலனும் வேண்டாம் அப்படின்னு சொன்னால் கூட எதை நினைத்து இந்த பொழுதை போக்குவர்கள் அப்படி என்ன சாமி குணத்தில் அனுபவித்த பகவத் குணங்கள் பூர்த்தியா சொல்றந்த மேனியான் கைகள் அந்த ஆழியான் பார்க்க பல்வயிற்றான் பாம்பனையான் சீர்கழந்த சொல் கார்களந்த மேனியான் அப்படிங்கறதுனால பகவானுடைய திருமேனியினுடைய சோபை நீருண்ட கருத்த மேங்களை போல ரொம்ப அழகாயும் கருநிறத்ததாயும் அப்படியே வள்ளை கொண்டதாக இருக்கக்கூடிய மேகங்கள் இருக்கேன் அந்த மேகங்கள் கலந்த அந்த வடிவை உடைவன் கார் கலந்த மேனியன் இது பகவானுடைய திருமேனியனுடைய சுவாபாவிகமான சபை கை கலந்த ஆழியான் அப்படிங்கறதானது அதுக்கு ஒப்பனையாக இல்லையா பகவானுக்கு ஆயுதங்கள் தான் ஆபரணங்கள் ஆபரணங்கள் தான் ஆயுதங்கள் லோகத்தில் வேற எந்த தைவத்துக்கு இப்படி கிடையாது இவனுக்கு கை பற்றி இருக்கிற சங்க சக்கராதிகளை இவனுக்கு ஆயுதமும் அது எப்போன்னு கேட்டால் ஆசிரியர் விரோதிகள் தலைப்பட்ட இடத்துல ஆயுதம் ஆசிரியர்கள் தலைப்பட்ட இடத்துல அவைகள் ஆபரணங்கள் அது இவனுடைய அழக பெருமடங்காக பெருக்கி அவர்களுக்கு அனுபவம் அனுபவிக்கக் அதனால கார்கலந்த மேனியான்னு சொல்றது பெருமானுடைய விக்கிரகத்தினுடையதான மான கலந்த ஆழியான்து பகவானுடையதான திருமேனிக்கு கையில சங்க சக்கராதிகளால் ஏற்படக்கூடிய ஆபரணந்த மேனியான்னு சொல்றது பகவானுடைய பரம புருஷார்த்த ரூபமான அழகு அந்த அழக அனுபவிப்பதற்கு இல்லையா அதுக்கு வழிகாட்டக்கூடியதான இல்லையா விஷ்ணுவர் மார்க்கூடியதான இல்லையா சக்கர அது மட்டுமில்ல ஆசிரிய விரோதிகளை நிரசிக்கக்கூடியதான விரோதி நிரசன சாமர்த்தியம் பார்க்கிற்றான் பார்கள அந்த பல்வயிற்றான இந்த லோக்கத்தை எல்லாம் பழைய காலத்தில் வயிற்றில கலந்து வைத்திருக்க கூட அதாவது இது ஆப்பத்திலே வந்து உதவக்கூடியதான தன்மையை காட்டுறது பாம்பனையான் அப்படின்னு சொல்ல முடியாது லோக்கத்தில் எல்லோரையும் தனக்கு சேஷபூத்தனாக கொண்டு சர்வசேஷியாக சேஷனாகிற திருமணம் தாழ்வான் மேலே வீட்டில் இருக்கிற இருப்பானது லோகத்தில் என்பதை ஆக பகவானுடைய விக்கிரகத்தினுடைய சோபை விரோதி நிரசன சாமர்த்தியமும் ஆபரணத்தால் வந்த சோபையும் ஆபத்திலே வந்து உதவக்கூடியதான பழைய காலத்தில் ஆபத்து வந்த இடத்துல வந்து உலகத்தையெல்லாம் தன் வயிற்றில் வச்சு ரட்சிக்கக்கூடிய ஆபத்தகம் ஆபத்தில் வந்து ரட்சிக்கக்கூடிய தன்மையும் அந்த சேஷனாகிற திருவந்தாழ்வான படுக்கையாக கொண்டிருக்கிற அதிர போரப்பிழிய மிளிர்கிற சர்வ சேஷித்துவமும் இப்படிப்பட்ட இவைகள் எல்லாத்தையும் இப்படிப்பட்ட கல்யாண குணங்களையெல்லாம் நன்றாக கலந்தருளி செய்தே இந்த பெரி திருவந்தாதி ஆகிற பிரபந்தம் இதை இந்த சீர்கலந்த சொல் நினைந்து போக்காரே சூழ்வினையின் ஆழ்துயரை எண்ணைந்து போக்குவர் இப்போது இந்த பாசுரத்தில் இப்படி சாமான்யமான அர்த்தம் இப்படி பெரிவா சாம்பில் செய்த அர்த்தம் இதுல காஞ்சி சுவாமி பிரதிபா வெங்கன சுவாமி ரொம்ப விசேஷமா ஒரு அர்த்தம் சாதிக்கிற இத்கலந்த மேரியான் சீர்கலந்த சொல் கை கலந்த ஆழியான் சீர்கலந்த சொல் பார் கலந்த பல்வயிற்றான் சீர்கலந்த சொல் பாம்பனையான் சீர்கழந்தது சொல்றதும் அவதார சிறப்பு அதுக்கப்புறம் கடைசியா பகவானுடைய அர்ச்சைகள் எழுந்திருக்க கூடிய சிறப்பு பகவான் இந்த நாளையும் இவருக்காக கார்கலந்த மேனியான் சீர்கள் சொல் கை கலந்த ஆழியான் சீர்கள் சொல் பார்கலந்த பல்வயிற்றான் சீர்கழந்த சொல் பாம்பனையான் சீர்கழந்த சொல் பாசுரத்தை எடுத்து தனித்தனியா அன்வைக்கிறார் அப்போ கார்கலந்த மேனியான் அப்படிங்கறதுனால மேகசியாமம் மகாபாகு பாகுன்னு சொல்ல முடியாது இல்ல கையில ஆயுதங்கள் ஒன்றும் இல்லாமல் நீல மேனியினுடைய வடிபடை ஒன்றையே மூலதனமாக கொண்டு மேகசியாமம் மகாபாகும் என்று அவ கட்டத்தில் பெருமாளை பற்றி சொன்னதானே இல்லையா அந்த ஸ்லோகத்தை இங்க கார்கலந்த மேனியான் நிறைவு கொண்டு சக்கரவர்த்தி திருமகன கார்கலந்த மேனியான் சாதிக்கிறார் அந்த கார்கலந்த மேனியான் சீர்கழந்த சொல் ஸ்ரீமத் ராமாயணம் ஏ அடுத்தபடியா கை கலந்த ஆழியான் கை கலந்த அவதரிக்கும் பொழுதே கையில சக்கரத்தோட சக்கரம் ஆயுதங்களுக்கு தோன்றினம் பாலக அம்புஜே கட்சணம் சதுர்புஜம் சங்க கதாதிசலட்சம் கலசோபி கௌஸ்தவம் பீதாம்பரம் சாந்திர பயோத சோபகம் மகாரத வைடூர் கிரீட குண்டலம் திருஷா பரிஷ்வக்த குண்டலம் ஊத்தாம காஞ்சங்கத கங்கணாதிபிகி விரோதமானம் வசுதேவ ஐட்சத அவதரிக்கிற காலத்திலேயே சங்கசக்கர கராக கொண்டு வந்து அவதரித்த கிருஷ்ணாவதாரத்தை கை கலந்த நேமியான் சாதிக்கிறார் கை கலந்த ஆடியான் பார்கலந்த பல்வையிற்றான் இந்த லோகமானது பிரளய காலத்திலே சென்று பிரிக்க முடியாமல் கலந்திருக்கக்கூடியதானே தன்னுடைய திருவயிற்ற உடையவன் இது சகல ஜகத்தனுடைய சம்ஹார கர்த்தம் பிரளயத்துல ஆசிரியமா இருக்கிறவன் சகல ஜெகத்தினுடைய சிருஷ்டி தான் காரணபூத்தன் ஏன்னா சிருஷ்டி ஸ்திதி பிரளயம்னு சொல்றது மூணுக்குமே குதிர்த்திகள் சொல்றது போது அர்த்தம் மூணுமே ஒருவனுடைய தொழில் தான் மூணும் ஒத்தன் சிஷ்டி பண்றவன் வன் மண்டவன் அப்படி சிருஷ்டி கேது வேற ஸ்தி வேற சம்ஹாரஹேத்து தாத்யம் இல்லை இது யாரோ மேலே ராஜ தாமச ஏற்பட்ட விபாகம் ஸ்ருதி என்ன சொல்றது பகவான் தான் சர்வ ஜெகத் காரண பூத்தன் சொல்ற ஸ்ருதி இமானி பூத்தானி ஜாயந்தே இந்த சர்வ பூத்தங்களும் எவனிடத்திலிருந்து உண்டாகின்றன உண்டாகின்றனவோ ஏன ஜாத்தானி கொண்டுதான் அவைகளெல்லாம் நன்கு வாழ்கிறதோ எம் பிரயந்தி அபிசம் கடைசியில எவனிடத்திலே சென்று லயத்தை அடைகின்றதோ இப்படி சொல்லட்டு இது மூணு வேற யார் தான் எப்படி இருக்கணும் ஸ்ருதி எதோ வா ஜாயந்தே ஏன ஜாத்தானி ஜீவந்தி பிரயந்தி அபிஷம் விசந்தி தானி தானி அவைகளை அறிந்து கொள் அவைகள் தான் பிரம்மங்கள் ஜாயந்தே ஏன ஜாத்தானி ஜீவந்தி எப்பிரயந்தி அபிஷம் விசந்தி தத் விஜிசஸ்வ தத் பிரம்ம அப்படின்னு சொன்னதால இது மூன்று ஹேத்துவம் ஒத்திருக்க பால் கலந்த பல்வயிற்றான்னு சொல்லி பழைய காலத்துல சர்வத்துக்கும் ஆசிரியமா இருக்கிற சம்ஹார ஹேத்துன்னு சொன்னா அவன் தான் சிற்டிஹேது அவன் தான் ஸ்தித்தி ரூபமான ரஷணகேது இப்படி சர்வதக காரணபூத்தனாக இருக்கக்கூடிய பல்வயுத்த அவனுடையதான சீர் பாம்பனையான் சீர் பார்க்க கார்கலந்த மேனியான் கை கலந்த ஆழியான் ரெண்டும் விபவாவதாரங்களை சொல்றது நித்திய விபூதியில அந்த சேஷ பிரிங்கத்துல பெருமாள் பியாட்டிமார்களோட ஆசிரிதனாக அரவண அறவு அணைவது அரவணையுமே பூம்பாவை ஆகம்புணர்வது இருவரவர் முதல் இரண்டாம் எட்டாம் திருவாய்மொழி இந்த பிரபந்த இந்த இதை நிர்வகிக்கும் பொழுதும் திருவாராயிரப்படியில சர்வேஸ்வரத்து சொல்கிறது அருள் செய்த இல்ல பட்டர் அருளி செய்வரான் அத பின்னால் வீட்டில் சகிக்கிற இவ்விடத்துல சர்வேஸ்வரத்து வலி செய்கிறது என்று நிர்வகிப்பார் முன்பு மோட்ச பிரதத்தும் முக்தபோக்கியத்துவம் அருள் செய்கிறது பட்டர் நிர்வகிப்பார் சுவாமி தேசிகன் இந்த தமிழர் தாத்பரிய ரத்னாவளியில போகும்போது முக்தி சௌக்கியம் முகுந்தேன்னு இந்த திருவாமி கட்டம் சுவாமி தேசிகன் சங்கிரசம் பண்றான்னு சொல்றேன் ஈடு போற வழியில்தான் தாத்பரிய ரத்னாவளி போகும் சுவாமி தேசிக ஈட்ட பார்த்திருக்காரா பார்த்திருக்கா தெரியாது பாத்திருக்காருங்க கொடுக்க மாட்டேன்ட்டா எல்லாம் நிறைய புத்தாந்தங்கள்லாம் சொல்ற ஆனா எடுத்து பார்த்தா ஒவ்வொரு எங்கெங்கெல்லாம் திருவாராயிரப்படியோடய மற்றதோடையோ சுவாமிக்கு எங்க ஈட்டுக்குறதுக்கு வைமனசியம் வருதோ ஈட்டு பிரகாரம் தான் தாத்திர திருத்தாவலியில நிர்வாகம் இருக்கும் அது ரொம்ப அழகா அங்க மோட்ச பிரதத்தும் முக்தபோக்கியம் சொல்லிட்டு சாச்சா சுவாமி முக்தபோக்கியம் முகுந்தேன்னு சாதிச்சார் அங்க ஈடுக அரணி அந்த ஈட்டில அனைவரவனை மேல் முதல் பாசுரத்தை எடுத்து கௌ பரிய வித்தியில சொல்லப்பட்ட முக்த பிராப்திய போகம் சொல்லுகிறது இங்கிருந்து ஆச்சாரியனு மீதான அனுகிரகத்தாலே உபாயுத்த பெற்ற ஜீவனானவன் இங்கிருந்து விரதா நதியை தாண்டி சீவை குண்டத்தில் போய் பிரவேசித்தானாக இல்லையா அங்கிருந்து நேர எதிர்கொள்ளப்பட்டு நித்து அழைத்து சென்று திருப்பு திருமாமணி மண்டபத்தில் போய் அங்க பெருமானும் பிராட்டிமார்களுமாக திருவன்தாழ்மையான வீட்டில் இருக்கிற விருப்ப கண்டு அந்த பகவானுடைய அனுகிரக விசேட்டத்தாலே தம்பதா பாதேனத்தியாரோகத்து என்று திருவனந்தாழ்வான் மேனுடைய அவனுடைய திருமேனியில தலை வைத்து ஏறி பெருமானுடைய மடியில அமர்ந்து அவன் பெருமாள் கஷ்டம் நீ யாருன்னு கேட்க அகம் பிரம்மாஸ்மி என்று சொல்லக்கூடிய ராஜபுத்திரன் நான் தேவர்த்துக்கு வார்த்தைகளை கேட்டு பகவான் மகிழ்ந்திருக்க செய்தேன் ஆவிர் அடைகிறான் என்ற சொல்லிட்டு அவைகளெல்லாம் அனைவரையுமே பூம்பாவையாகும் உணர்வது என்று பரியங்க வித்தியிலே சொல்லப்பட்ட முக்த பிராப்திய போகத்தை சொல்லுகிறது அதனால முக்த பிராப்திய போகம் எதுன்னு கேட்டா பாம்பனையான்னு சொல்லக்கூடியதான நித்திய பூத்தியில் இருக்கிறார் தயா சகாசீனம் அனந்த போகினி அப்படின்னு சொல்ல பிரகிருஷ்ட விஜான பலைகதாமின்னு சொல்லும்படியான இருக்கும் இப்படி சீர்கள் அந்த சூழ்நிலை இப்போ கார்களந்த மேனியான் அப்படிங்கறதானது ஸ்ரீமத் ராமாயணம் கைகள் அந்த ஆழியான்னு சொல்லக்கூடியது ஸ்ரீமத் பாகவத விஷ்ணுபுராண ஹரி ஹரிவம்சாதிகள் பார்கள அந்த பல்வயிட்டான்னு சொல்லக்கூடியதானது இல்லையா அந்த இவைகள்டிய பகவானுடைய கல்யணகு இருக்கு இல்லையா இவை அனைத்தும் கலந்த சோல் இந்த பெரிய திருவந்தார் பெரிய திருவந்தாதியில ஸ்ரீமத் ராமாயணத்துக்கு நிரூபிக்கப்பட்ட கல்யாண குணங்களும் உண்டு ஸ்ரீமத் பாகவத் ஸ்ரீவிஷ்ணு புராணாதிகள் இல்லையா கண்ணனுடைய கல்யாண குணங்களும் உண்டு பார்கலந்த வல்வையிட்டான்னு சொல்லக்கூடிய ஸ்ரீபாஞ்சராத்திரத்து ஸ்மிருதி நீ நிரூபிக்கப்படக்கூடியதானே அந்த ஜகாண்ட சங்கரட்டாதி குணமும் உண்டு கடைசியில பாம்பனையான் என்று நிரூபிக்கப்படுகிறதானுடைய கல்யாண குணங்களும் உண்டு இப்படிப்பட்ட எல்லா சீர்களும் கலந்ததான சொல் இந்த பெரிய திருவந்தாதி இதை கொண்டு நீங்கள் சூழ்வினை என் ஆயுயரை போக்காரே பரவாயில்ல எண்ணினை போக்குவரி போது அப்படின்னு சொல்லி பகவானுடைய சர்வாவஸ்தைகளையும் அவனுடையதான பர வியூக விபவாதிகள் உள்ள கல்யாண குணங்கள் அத்தனையும் தன்னிடத்தில் பரிபூர்ணமாக தன்னிடத்தை கொண்டிருக்கிறதான இந்த பெரிய திருவந்தாதி ஆக பெரிய திருவந்தாதி ஆனது சர்வாவஸ்தைகள்லயும் உள்ள பகவானுடைய பரிபூர்ண கல்யாண குணானுபவ ரூபமானது பகவானுடைய கல்யாண குணங்கள் எல்லாவற்றையும் அவைகள் இத்திகாச புராணங்கள் மே மேலும் உள்ளதானேதிகள் இவைகள்ணங்களெல்லாம் எடுத்து கலந்து கொடுக்கப்பட்ட வந்தாதியானது சம்சாரிகளுக்கு இதுதான் சர்வ பாப்பங்களையும் போக்குவிக்கும் இங்கிருந்து நாம் பரமபத்தை அடைகிற காலம் வரையிலும் நமக்கு குற்றமற்றதான பொழுதுபோக்காகவும் இருக்கும் இல்லையா நற்பொழுது லோகத்தை பொழுதுபோக்குங்கும்பொழுது அதனாலேயே வேணுங்கிறதுக்காக சிலவற்றை பாப்பங்களை திரும்பியோல் தோள்கள் வணங்கி நாள்கடலை கழிவினே சாட்சி பண்ணியாச்சு பிரபந்தனா ஆகிட்டான் இனி சீவை குண்டம் இவனுக்கு கையது நடுவில் இடையில் கிடக்கிற நாள்கள் இதை எப்படி கழிப்பது கேட்டால் நீழ்்கடல் சூழ் இலங்கை கோன் அந்த ராவணனை தலைகிறத்து சமகரித்த சக்கரவர்த்திதான வீரத்தையும் சீலத்தையும் அதையே நினைத்திருங்கோல் அதையே வாயால் சொல்லி இருங்கள் இந்த கடப்பதற்கு அதுவே நற்பொழுது போக்கு ஆழ்வாதா அது மாதிரி அந்த சூழ்வினையின் ஆழ்சூயரை போக்காரே இப்போது என்க்குவர் ஆகையினால குற்றமற்ற மற்ற பொழுதுபோக்கெல்லாம் இருக்குன்னு தெரியும் சொக்கட்டானாலும் பொழுதுபோக்க நற்பொழுதுபோக்கு இல்லை திரும்ப சம்சாரத்தை நம்ம ஆழாத படிக்க சர்வேசருடைய திருவடிகள் நாம் சேருகிற வரையிலும் குற்றமற்ற நல்பொழுதுபோக்காக அமையக்கூடியது அத்தியந்த குணானுபவ ரூபமாக இருக்கக்கூடிய இந்த பெரிய திருவன்தான் சில பேர் ஏன்னு ஒரு இதுக்கு போயிட்டு வந்தோம் அதே பத்தி பேசிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு மறந்து போடும் அது மாதிரி இப்ப நீ குணானுபவத்தில் குணானுபவம் பண்ணி அதுல இருந்து இப்பதான் மீண்டவரா இருக்கும் ஏ அமெரிக்கா கொஞ்ச நாளைக்கு அமெரிக்காவை வெளிவந்த ஈடுபட்டு அதை அனுபவித்து ஈர கையா இருக்கிற காரணத்தால் அதையே பேசுகிறேன் என்ன பேசுவீர் இன்னும் இனி சிறிது சென்றால் இப்பொழுது மட்டும் இல்லை இனி சிறிது காலம் மேற்கொண்டு காலம் சென்றாலும் கூட எப்போதும் அனுபவம் குணானுபவ் சகல விரோதிகளையும் போக்கி பரிபூர்ணமான நிச்சய விதி பிராப்பிக்கும் என்பதற்கும் இந்த சம்சாரத்தில் இருக்கிறவர்கள் இதுவேதான் குற்றமற்ற பொழுதுபோக்கு என்பதும் இது இப்பொழுது மட்டும் நான் சொல்கிற வார்த்தை இல்ல எக்காலத்திலும் என் சொல் இதுவே இப்பொழுதும் இன்னும் இருச்சிருது நின்றாலும் எப்போதும் கை கடலா நேமியான் நம்ம வினை கடிவான் அந்த ஒரு சொல் என்னங்கிறது திரும்ப சொல்றார் எப்பொழுதும் கை கடலா நேமியான் நம்முடைய ரட்சணத்தில ஒரு பொழுதும் திருச்சக்கரத்தை கையில் கொண்டவனாக நம்ம வினை கடிவான் இது அவன் அனுபவத்துக்கு விரோதியாக இருக்கக்கூடிய மோட்ச விரோதியான நம்முடைய பாப்பங்கள் எல்லாவற்றையும் கடிந்து நீக்கக்கூடியவனாகவும் இருக்கிற அவனுடைய மொய்கடல்களையே அவனுடையதான சர்வ சமர்தமான துயர்வு சுடரடிகளையே ஏற்றுவதற்கு முயல்வாயாக சர்வ பிரகாரத்தாலும் அதிலேயே பரிசிரமப்பட வேண்டியது என்கிற இதுதான் இப்பொழுதும் இரு சிறிது நின்றாலும் எப்பொழுதும் இதே என்று சொல்லிறார் அப்படின்னு சுவாமி நம்மாழ்வார் இந்த பிரபந்தத்தை பரிபூர்ண பகவத் அனுபவ ரூபமாக பண்ணியிருக்கார் பரிபூர்ண பகவத்குணுமாவது அந்த பகவத்குணங்கள் தான் லோக்கத்தை உள்ள எல்லாவற்றை காட்டிலும் பெரிது என்கிற காரணத்தால அதை உள்ளடக்கின இந்த பிரபந்தத்துக்கு பெரிய திருவந்தாதி என்று பெயர் ஏற்பட்டதாகவும் அது மட்டுமில்ல பகவானை காட்டின அவனுடைய குணங்கள் பெருசு அவனுடைய குணங்களைக் காட்டும் அதை போக்தாவாக அனுபவித்து லோகத்துக்கு அனுபவித்த அறிவித்த ஆழ்வார்தான் எல்லார காட்டிலும் பெரியவர் என்பதையும் இந்த பிரபந்தம் அறிவித்த காரணத்தாலே இது பெரியதில் வந்தா பெயர் பெற்றதுன்னு இன்னொரு தூரம் அதை ஞாபகப்படுத்த முடியாது விஜயாபனம் பண்ணிட்டு அடியனுக்கு இந்த வாய்ப்பு வழங்கினதான இந்த அருள் செயல் அடங்கத்தை சேர்ந்த வக்கீல் ராம்சாமிங்க இங்க இருந்து இருக்கிற பெரியவா அடியனை நியமித்த அடியனுக்கு நித்திய நியம்தாவாக இருக்கிற எம்ஏ வெங்கட கிருஷ்ணமாச்சாரியசாமி இவருடைய திருவிதாரத்தில் अडियन कृतज्ञते विज्ञापन कविताख्य सजकल्याणगुणशाले श्रीमते वेकटेशय वेदांतरवे नम